அதே நேரத்தில் ஒவ்வொரு ஆண்டு நேரத்தில் நடத்துவதவரலம்ேஷப்பாடுக்கு வந்து பத்ரி சேஷாதிரி கூட்டத்தை பத்தி ஒருத்தர் கேட்டார் போன்ல பத்ரி சொன்னோம் எதுக்கு பத்ரியா கூட்டீங்க பத்ரியாதான் மே பத்ரி வேற மாதிரி கேட்டாரு பத்ரி என்ன மாதிரி கேட்டாருன்னா கேணி பேச்சாளர் ஸ்டேட்டஸ் எனக்கு வந்திருச்சு அப்படி கேட்டாரு நான் அந்த ஸ்டேட்டஸ் தெரிகنا அப்படினே கேட்டேன் இது வந்து ரொம்ப சந்தோஷமா கேட்டேன் என்ன கேடிங்கன்னா கேணி பேச்சாளர் அப்படி ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு அப்படினே উনি கேணி உடเวลத்து இது வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்கீங்கன்றது தான் அர்த்தம் நான் அதுல உறுவாக்கி இருக்கறோம் கேணி பேச்சாளர்னா ஒரு ஸ்டேட்டஸ் அது ஒரு மகிழ்ச்சி தான் கேலி பேச்சாளர்களை பொறுத்து மட்டும் எழுதுகிறவர்கள் கவிதை எழுதுகிறவர்கள் கட்டியாளர்கள் மட்டும் பார்க்கல இசைத்துறையிலிருந்து கலைஞர்களை கூப்பிட்டுருக்கோம் வெவ்வேறு துறைகள் இருந்து கூட கூப்பிட்டு இருக்கிறோம் அப்படி வருகிற ஓவியர்களை கூப்பிட்டு இருக்கிறோம் வெவ்வேறு படைப்பு துறைகள்ல இருந்து கூப்பிட்டு அந்த வரிசையில் வரும்போது பதிரியை வரும்போது பயன்படுத்தி தான் எழுத வேண்டிய ஒரு நிறுவனங்கள் இது வந்து ஒரு தமிழ் எழுதுவதற்கான ஒரு நென்பொருள் வந்து பதிலியுடைய நிறுவனம் தமிழ் ஒரு மிகப்பெரிய தொழில்நுட்பத்துல போய் கணினியில எழுதுவது போன்ற அமைப்புகள்லாம் ஏராளமானவர்கள் பங்கேற்று அதன் மூலமே புது எழுத்தாளர்களே உருவாகக்கூடிய ஒரு சூழ்நிலையை தமிழ்ல உருவாக இருக்குன்னு பாக்கிறோம் அதுல மிக முக்கியமான ஒரு மென்பொருளா இன்னைக்கு வந்து ஒரு காலத்துல எப்படி முனசு முன்னோடியாக இருந்தாலும் அவங்க கொடுத்துட்டு தான் வந்து மிகப்பெரிய ஈழ்ச்ச வந்து தமிழ் எழுத சூழலை ஏற்படுத்திருக்கேன்னு பார்க்கணும் அப்படி பாக்குற போது இப்படி தொழில்நுட்ப ரீதியாக தமிழ் படைப்பலகத்தை ஒரு பக்கம் இருந்துட்டு ஒரு துறை பத்திரிகை அடிச்சு மிக விலை குறைவாக அடிக்கக்கூடிய சூழ்நிலை நோக்கி வந்து அன்னைக்கு என்ன காஸ்ட் இருந்துச்சோ அந்த காஸ்ட் இன்னைக்கு அளவுக்கு டெக்னாலஜி வந்து பல விஷயங்களை மாற்றி இடைநிலை பெரிய அளவில் தொழில்நுட்பத்துக்கு வந்து தொழில்நுட்பத்துல ஆர்வம் இந்த சார்ந்து உழைப்பதுன்னு பாக்குற போது அண்மை காலத்து அந்த துறையில உழைக்கிறவர்கள் பத்ரி சர்ஷாதி ரொம்ப முக்கியமானவர் கருதுறேன் அவருடைய பங்களிப்பு அதை ரொம்ப முக்கியமான அதே நேரத்தில் பத்ரி சேர்ஷா இன்னொரு பக்கம் பதிப்பாளராக தமிழ்ல வந்து வாசிப்பு அழைத்து வருவதற்கு நிறைய அறிமுக ரீதியான நூல்கள் ஆயிரம் இருக்குமா ஆயிரக்கணக்கான என்ன டைட்டில்களை கொண்டு வந்து வாசிப்பு பழக்கத்தை பரவலாக்கி இன்னொரு தளத்துக்கு கொண்டு வரதுக்குல்ல ஒரு காலத்துல வந்து வெகுஜன இதழ்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க நம்ம பார்க்கிறோம் ஆனால் வெகுஜனர்கள் வந்து இன்றைக்கு வேறு மாதிரியான தன்மைக்கு போயிட்ட சூழ்நிலை இல்லை நேரடியாகவே நூல்கள் மூலமாக வாசிப்பு பழக்கத்தை பெருக்குவதுன்னு வரும்போது ஒரு நியூ ரீடர் அடுத்த கட்டத்துக்கு வரக்கூடிய வாசகர்களுக்கு வாசிப்பதற்கு ஏராளமான மெட்டீரியல் கொடுக்கிறது இப்போ இந்த புத்தகங்களுடைய தரங்கள் பற்றி கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் மாறுபாடுகள் இருக்கலாம் ஆனால் அறிமுக ரீதியாக அடுத்த கட்டத்துக்கு அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டு போவதற்கு இப்படிப்பட்ட புத்தகங்கள் நிறைய தேவைப்படும் அந்த துறையினை கிழக்கு பதிப்பகம் வந்து ஏராளமான நூல்களை வெளியிட்டு அண்மை காலத்தில் பதிப்பு துறையில் வந்து பரவலான விநியோகம் அது ரொம்ப முக்கியமாக பார்த்தோம்னா செய்திருக்கக்கூடியவர்கள் இப்படி பார்வையிலிருந்து பார்க்கிற போதே எழுதுகிறவர் இருந்தால் போதாது படைப்பாடு இருந்தால் போதாது அதை வந்து வாசல்களோடு கொண்டு போய் சேர்க்கிற போது நடுவில் இந்த பதிப்பு துறையும் தொழில்நுட்பத்துறையும் மிக முக்கியமாக இருக்கின்றன இவை சார்ந்துதான் மொழியை செம்மப்படுத்துவதும் கூடவே நடக்க முடியுங்கிற சூழ்நிலையை நான் பார்க்கிறேன் இதுலலாம் வந்து பிரதிலுடைய பங்கு முக்கியமாக தவிர பத்ரி அவ பட்டதாரி தொழில்ல நேரடியாக தொடர்புள்ளவர் அடிப்படை மாற்றங்கள் அந்த துறையில் அவர் உழைக்கக்கூடியது முக்கியமான குறிப்பாக சிறுவர்கள் மத்தியில மாநகராட்சி பள்ளி போன்ற அரசு பள்ளி போன்ற சிறுவர்கள் மத்தியில் போய் பல்வேறு சோதனை முயற்சி அவர்களோடு புத்தகம் வாசி காட்டுவது அவர்களுக்கு புத்தகங்களை அறிமுகப்படுத்துவது ஒரு களப்பணி ஒன்றிலும் ஈடுபட்டு ஏழை மாணவர்கள் வாசிக்கிற பழக்கத்தை கொண்டு வருவதற்குல அந்த துறையில களப்பணிலையும் போய் பதிரி நிறைய அனுபவங்கள் இருக்கு இன்னொரு பக்கம் அறிவியலை தமிழில் எழுதுவது அப்படின்னு வரும்போது அதுல வந்து தமிழ் அறிவியல தமிழ் எழுதுவதற்கு நமக்கு ரொம்ப விரல் விட்டு கூடியவர்கள்தான் இருக்கிறார்கள் அதுல வேற ஒருத்தரை கூட நாம் வந்து ஒரு கூட்டத்துக்கு அழைக்க வேண்டும் என்று திட்டமிட்டிருக்கோம் என் ராமதுரை அவர்களுடன் ஒரு கூட்டத்துக்கு நாம் அழைக்க வேண்டும் முதுமையாக ஆனவர் ஆனால் அவர் வருவதாக ஒப்புக்கொண்டிருக்கிறார் பின்னால் ஒரு கூட்டத்துக்கு ராமதுரை அவரை அழைப்போம் இன்றைக்கு தமிழ் அறிவியல எளிமையாக தமிழ் சொல்லக்கூடியவர்கள் மிக குறைவாக இருக்கிறார்கள் பதிலி அந்த துறையிலையும் தன்னுடைய கருத்தை செலுத்தி ஒரு கட்டரியாளராக அதனையும் கற்றுக்கொண்டு பார்க்கிறோம் பிறகு சமூகம் சார்ந்த விஷயங்கள கருத்து சொல்ல தயங்காமல் சொவது மாறுபட்ட கருத்து இடம் கொடுப்பது உண்டு சார்பு நிலைகள் எடுப்பார் என்றாலும் அதே நேரத்தில் மாற்று கருத்துக்கும் தன்னுடைய இதழ அவர்கள் வெளியிட்டுக் கொண்டிருக்கூடிய ஆழம் இதழிலேயே வந்து இரு எதிர் எதிர் கருத்துக்களுக்கு இடையே இருக்கக்கூடிய ஒரு சூழல பார்க்கலாம் பல்வேறு பங்களிப்புகள் இருக்கக்கூடிய காரணம் என்ன தான் பதிரி என்று அழைத்ததே இவை தொடர்பாக ஒரு பதிப்பாளராக அவர் பார்க்கிறார் இந்த அம்சங்களை பற்றியெல்லாம் அவர் நம்மோடு பகிர்ந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது இப்ப அடுத்து வரப்போகிற புத்தக கண்காட்சி நடத்தக்கூடிய பெரிய அமைப்பான தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் பதிப்பாளர் சங்கம் பப்பாசியில இன்றைக்கு தேர்தல் நின்று செயற்கு ஜெயித்திருக்கிறார் இந்த சூழ்நிலை அக்கையோடு இது சார்ந்த தொடர்புடைய துறை சார்ந்த பதிலியோடு இன்றைக்கு உரையாட பதில் வந்ததற்காக நன்றி நீ பதிலோடு வழியாகவும் கேள்வி கேள்வி கூட்டங்கள்ல எல்லா கூட்டத்துக்கும் நான் வந்ததில்லை சில கூட்டங்கள்ல வந்து அங்க உட்காந்து பேச்சாளர்கள் பேசினது கேட்டு எல்லாரோடய பேசுறது எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு கடந்த பத்தாண்டுகளாக பதிப்புத்துறையில் ஈடுபட்டு வந்திருக்கேன் ஏன் அத செய்ய வேண்டி வந்தது இனி நான் என்ன செய்யலாம்னு இருக்கேன் அப்படிங்கறத பத்தி தான் ஒரு மேலோட்டமான ஒரு சித்திரத்தை உங்களுக்கு தண்ணி என்னுடைய சுயேச்சரிதியாக இதை நான் மாத்தீங்கன்னா இதுக்கு பதிப்புத்துறைக்கு வரதுக்கு முன்னாடி நான் என்ன செஞ்சுட்டு இருந்தேன் அப்படிங்கறத ரொம்ப பிரீஃபா சொல்லிருக்கேன் நான் வந்து கிரிக் இன்போ அப்படிங்கிற ஒரு இணையதளத்தை நடத்தி வந்தேன் அதை உருவாக்கின பலர்ல முக்கியமான ஒரு சிலர்ல முக்கியமான ஒருவனாக நான் இருந்தேன் அப்பொழுது நான் வந்து அது ஆரம்பித்த காலகட்டத்துல நான் அமெரிக்காவில கார்னல் பல்கலைக்கழகத்துல ஒரு ஆராய்ச்சி துறையிட மாணவனாக இருந்தேன் மெக்கானிக்கல் என்ஜினியரிங் என்னுடைய பிஹெச்டி செய்து கொண்டிருந்தேன் அந்த சமயத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னுல இருந்து தொண்ணூத்தி ஆறு வரையில் நான் உங்களுடைய கால இருந்தேன் அந்த சமயத்துல தொண்ணூத்தி மூன்றுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி கொஞ்சம் பரவலாகி ஒரு டெமோக்ரட்டை ஆகி எல்லா கைக்கும் கிடைக்க ஆரம்பிச்சது எல்லா கைக்கும் கிடைக்க ஆரம்பிச்சதுங்கிறது ராணுவ துறையிலிருந்து இருந்ததுனால என்னால வந்து இணையத்தை பயன்படுத்த முடிஞ்சது வெகு விரைவில் அது வந்து வீடுகளுக்கு போகக்கூடிய காலகட்டம் அது அப்பதான் அமெரிக்கா ஆன்லைன் கம்ப்யூட்டர் போன்ற பல நிறுவனங்கள் வந்து இத வீட்டுக்கு கொண்டு போய் சேர்த்து அதன் மூலமாக லாபம் சம்பாதிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு செயல் திட்டத்துல வருடங்களுக்கு சென்னையில ஐஐடி மெட்ராஸ்ல தான் படித்தேன் அப்ப நான் அங்க வந்து கணினிய பயன்படுத்த ஆனால் இணையத்தோடு சேர்த்த கணினிய அமெரிக்கா போய் தொண்ணூத்தி ஒன்னுல இருந்து நான் பயன்படுத்தா இப்ப தொண்ணூத்தி மூணுல இணையத்தை பயன்படுத்துறப்ப பயனாளர்களாக நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறப்ப கிரிக்கெட் ஆர்வம் வந்தது கிரிக்கெட் பத்தி உங்களுக்கு எல்லாம் விமர்சனங்கள் இருக்கலாம் அது முட்டாள்கள் விளையாடாமல் முட்டாள்கள்ங்கிற ஒரு சில அற்புதமான ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு இணையத்துல அதெல்லாம் பரவாயில்ல பட் அந்த கிரிக்கெட்ங்கிற அந்த விளையாட்டுக்காக இணையத்துல நாங்க உருவாக்கினா இன்று வரை வரும்போது அது ஒரு தொழில் ரீதியாக அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றுல அது தன்னார்வலர்கள் சேர்ந்து செய்யக்கூடிய ஒன்றாக ஆரம்பித்து தொண்ணூத்தி ஆறுல அது ஒரு நிறுவனமாக்கப்பட்டு தொண்ணூத்தி ஒன்பது வரப்ப எல்லாரும் அடிச்சு பிடிச்சிட்டு உனக்கு எவ்வளவு பணம் வேணும் எவ்வளவு பணம்னா நான் சொல்றது வந்து எவ்வளவு மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் அதாவது எவ்வளவு பல பத்து கோடி ரூபாய்கள் நான் உங்களுக்கு தர முடியும் உங்களுடைய நிறுவனத்துல நாங்க ஒரு பங்குதாரராக ஆவதற்குன்னு கியூ கட்டிங் என்னதான் நான் பார்த்திருக்கேன் அது வந்து ஒரு இருமாப்பையும் இந்த ஹுப்ரேஸ்ன்னு சொல்லுவாங்க சும்மா நமக்கு அது ஒரு தேவையில்லாத மண்டகணத்தை கொடுத்து அந்த நிறுவனம் கண் கண்ணுக்கு முன்னாடி அதை நானும் ஒரு பங்கு அதை அழிக்கிறதுல நானும் ஒரு பங்காளியாக இருந்திருக்கேன் பட் கடைசி நேரத்தில் ஒட்டுமொத்தமாக நாசமாக போகிறதுக்கு முன்னாடி அது திருப்பி மீண்டும் கட்டி எழுப்பி அதற்கு ஒரு ஷேப் ஒன்று கொடுத்து இந்த இந்த கம்ப்ளீட் பீரியடில் நான் கூட இருக்கிறேன் என்னுடைய பதிப்புலக அனுபவத்தை சில தனிநபர்களால நடத்த முடியாதுங்கிற ஒரு கட்டம் நடத்த முடியாதுன்னா எந்த ஒரு நிறுவனமும் வளரத்துக்கு அதற்கு வந்து கேபிட்டல் முக்கியம் பெரும்பாலும் இடதுசாரிகளாக இடதுசாரி கருத்துடையவர்களாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் அதற்கு கம்ப்ளீட் மறுபக்கம் இருக்கிறாங்க அப்படிங்கறது வந்து ரொம்ப ஒரு முக்கியம் மேல பல்வேறு கீழே இருக்கிற கட்டம் அது வந்து நைன் லெவன் பிறகான கட்டத்துல அதை வந்து நாங்க விற்க வேண்டியதாயிடுச்சு அதாவது நெருக்கடிக்கு ஆளாகிதான் அதை விட்டுறோம் கொஞ்சம் கொஞ்சம் விரும்பலங்கிறப்போ அப்படிங்கிற மாதிரி ஸோ அதை வித்து கொஞ்ச நாளைக்கு அதுக்கு பிறகு இருந்தோம் நீ வந்து ஒரு பங்குதாராக இருக்க முடியாது நீ ஒரு எம்ப்ளாயிருந்த அந்த இரண்டாயிரத்தி அந்த கட்டத்துல வந்து நானும் என்னுடைய நண்பர் சத்யா சத்யநாராயணும் இது வேண்டாம் இது போதும் இதுல இதுல வேலையில இருந்தா ரொம்ப சந்தோஷமாக நல்ல சம்பளம் வாங்கி கொண்டு நான் வந்து அந்த நிறுவனத்தை நடத்தி முடியும் அது எனக்கு விருப்பமானதாக இல்ல வேறு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அந்த நேரத்தில் தோணுச்சு அப்ப நான் வந்து கொஞ்சம் கிற்குத்தனமாக பதிப்பு உலகத்தை தேர்ந்தெடுத்தோம் இது வந்து ஒரு உள்ளூர நான் பிறந்ததிலே நான் ஒரு படைப்பாளியாக விரும்புறீங்க போய் சொல்லவும் அந்த கட்டத்தில் நான் வந்து நிறைய புத்தகம் படித்து கொண்டு தான் இருந்தேன் புத்தகம் படிக்கிறதுங்கிறது வந்து ஆரம்ப கட்டத்திலேருந்தே எனக்கு இருந்தது உங்களுக்கு வாசிப்பு பழக்கம் இருக்கிறவங்க எல்லாரும் மாதிரி அல்லது உள்ள பெரும்பாலானவர்கள் மாதிரி நான் வந்து பாப்புலர் மேகசின்ஸ் விகடன் குமுதம் கல்கி கலைமைகள் மாதிரியான புத்தகங்கள் அதற்கு முன்னாடி என்னுடைய ஒன்றாவது படிக்கிறதுலேருந்தே நான் வந்து இந்த ஒரு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக கிடைச்ச ஒரு விஷயம் வந்து அந்த சமயத்தில் இந்த முத்து காமிக்ஸ் லைன் காமிக்ஸ்லாம் வந்து எக்கச்சக்கமாக எங்களுக்கு எடுத்த ஒரு பொட்டி ஃபுல்லாக இருந்தது ஸோ எனக்கு படிப்பு பழக்கத்தை ஆரம்பிச்சு கொடுத்தது வந்து அந்த காமிக்ஸ் தமிழ்ல வந்து அந்த காமிக்ஸ் புத்தகம் அதுல இருந்து ஆரம்பிச்சு குழந்தைகள் புத்தகங்கள் ரத்னபாலா அம்புலி மாமா அது மாதிரியான பூந்தளை ஆக்சுவலா நான் படிச்சது இல்லை எங்களுக்கு அங்கு கிடைக்கல பட் அதன் பிறகு வந்து நிறைய மந்திரவாதி கொஞ்சம் பெரிய எழுத்துல இருக்கக்கூடிய கதைகள் இப்படி ஆரம்பிச்சு படிப்புங்கிறது வந்து எனக்கு இப்ப வந்து நான் பள்ளிக்கூடங்களுக்கு போறதை பத்தி நான் கடைசியா சொல்வேன் இப்ப இருக்கிறது பத்தி ஆச்சரியமா இருக்கு எனக்கு ஒன்னாவது லீவ்ல இருந்து என்னால வந்து ஒரு முழு புத்தகத்தை எடுத்து அதை முதல் பக்கத்துல இருந்து கடைசி பக்கம் என்னால் வாசிக்க முடியும் அது என்ன வந்து ஒரு தனி உலகத்துக்கு எடுத்துட்டு போச்சு டெலிவிஷன் கிடையாது எந்த கவலையுமே பல புத்தகங்களை படிச்சு எங்க அம்மாட்ட அடி வாங்கியிருக்கேன் அது ஏதோ மோஸ்ட்லி எனக்கு அது அந்த சிச்சுவேஷன் கூட ஞாபகம் இருக்கும் குங்குமத்துல வந்து ஒரு சுஜாதாவுடைய கதைக்கு ஓவியர் ஜே வரைஞ்சிருக்கக்கூடிய மகா மட்டமான ஒரு ஓவியம் ஒரு குழந்தைகள் ஒரு ஒரு பெண்ணு உள்ளாடை அப்படி தூக்கி ஒரு சின்ன பையன் கீழே பார்த்து வாவ் அப்படின்னு போடுறாங்க அது மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்கு மூணாவதுன்னு நினைக்கிறேன் நான் படித்தப்பள்ள ஞாபகம் இருக்கலாம் அந்த கதையெல்லாம் இன்னைக்கு எங்க அம்மா என்னை போட்டு பிச்சை எடுத்துட்டாங்க அது நல்லா தெரியும் இனி நீ புத்தகத்தை கையில் எடுத்தேன்னா உன்ன கொண்டுடுவேன் அப்படின்னு சொன்னாங்க ஆனா அது வந்து அதுக்கு பிறகு அதனால நான் மறைஞ்சு படிக்க வேண்டியதாக இருந்தது பட் ஏன்னா எங்க வீட்டுல நிறைய புத்தகங்கள் வரும் எதிர் வீட்டில் வரும் பக்கத்து வீட்டில் வரும் பட் புத்தகங்களை வந்து தொடர்ந்து படிக்கிறதுங்கிற அதுக்கப்புறமா புட்டுட்டாங்க போறான் ஒழியறான் அப்படின்ட்டு என்னென்னவோ புத்தகங்கள் எல்லாம் படிச்சிருக்கேன் படிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு ஏதோ ஒரு போட்டியில நான் வகுப்புலயே முதல் மாணவன் இப்ப இருக்கிற மாதிரி பிரைட்டான ஒரு ஆள் அதனால வந்து ஏதாவது ஒரு பரிசு கிடைக்கும் குண்டு புத்தகம் ஏதோ ஒரு மகாபாரதம் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் வந்து ஒரு சில தினங்கள்ல படிச்சு முடிச்சிருவேன் அப்புறம் எல்லாரும் சொல்ற மாதிரி இந்த கடலை சுருட்டி வந்த காகிதத்துல இருந்து ஆரம்பிச்சு எங்கேயாவது ஒண்ணு எழுதி இருந்ததுன்னா அதை படிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கம்ப்ளீட்டா நான் அதன் பிறகு என்னுடைய படிப்பு அது வந்து பலவேறுகள்ல வாரநாவல் மாத நாவல்கள் ராணிமுத்து இங்க என்னெல்லாம் வந்து ஒரு ஒரு வெகுஜன வாசகனுக்கு கிடைக்குமோ அனைத்தையும் நான் படித்து வந்திருக்கிறேன் அதன் பிறகு கொஞ்சம் சீரியஸ் இலக்கியம் படிக்க ஆரம்பிச்சது வந்து நான் அமெரிக்க அளவில் பல்கலைக்கழகத்துல போயிருந்தப்பதான் அது இந்தியா வந்து அமெரிக்காவில் பிச்சை எடுத்து கோதுமை வாங்கின அந்த ஒரு காரணத்தினால எனக்கு அந்த புத்தகங்கள்லாம் கிடைச்சது அதை படிக்கிறதுக்கு இந்த பிஎல் ஃபோர் ஐடி காரணத்தினால ஸோ எனிவே இதெல்லாம் படித்து இங்கே வந்து உட்காந்துக்கப்போ திடீர்னு அந்த ரெண்டாயிரத்தி மூணு சமயத்தில் நானும் சத்தியாவும் யோசிச்சு நம்ம ஏதாவது பண்ணணும் புதுசாக ஒரு நிறுவனத்தை உருவாக்கணும் அப்போ வந்து அந்த நிறுவனம் ஐடி நிறுவனமாக இருக்கக்கூடாது ஐடி துறையில வந்து என்ன பண்ண முடியுங்கிற சாத்தியங்கள் இருந்தது இது வந்து வீம்புக்காக நம்ம வந்து ஐடியில் ஏதோ ஒன்று பண்ணிட்டோம் தீன்பாக ஐடி இல்லாமல் இருமாப்புங்கிறது செயல்பாடுகள் நடக்கிறப்ப நம்மள வந்து இந்த இயற்கையை அடிச்சு ரொம்ப ஆடாத அப்படின்னு சொல்லுது இல்லையா அது நமக்கு அவசியம் தேவை சமயத்துல வந்து நான் என்ன நினைச்சோம் எந்த ஒரு தொழிலை ஆரம்பிப்பதாக இருந்தாலும் என்னால அதற்கு தேவையான மூலதனத்தை அமைப்பு ரீதியாக மூலதனம் வழங்கக்கூடிய நிறுவனங்களிடமிருந்து திரட்ட முடியும் அப்படிங்கிற ஒரு இருமாப்பு இருந்தது தப்பான ஒரு விஷயம் இது இந்தியா மாதிரியான இடத்துல வந்து நான் சொல்றது ரெண்டாயிரத்தி மூணுல ஒரு எண்ணம் வச்சிருக்கிறது ரொம்ப ஆனா எங்கள்கிட்ட அந்த தப்பான எண்ணம் இருந்தது அதனால வந்து நாங்க ரொம்ப தெனாவட்டா ஒரு தமிழ் பதிப்பு நிறுவனத்தை ஆரம்பித்தோம் தமிழ் பதிப்பு நிறுவனத்தை ஆரம்பித்தது எங்கள் நோக்கமாக இருக்கும் ஆங்கிலத்துக்கும் இந்திய மொழிகளுக்கும் இடையில ஒரு பெரிய இருக்கு அந்த கேப் நாலாவட்டத்தில் கொண்டே போது இந்திய மொழிகள்ல புத்தகங்கள் அல்லது அறிவு சார்ந்த விஷயங்களை கொண்டு வரணும் அப்படிங்கிறதா நாங்க முதல்ல உட்காந்து பேப்பர்ல எழுந்த திட்டம் இந்திய மொழிகள் கவனிங்க தமிழ் இல்ல ஆனா எங்கேயோ ஒரு இடத்துல ஆரம்பிக்கணும் அப்ப எனக்கு தெரிஞ்சது தமிழ்தான் இந்திய மொழிகள்னு ஒரு பெரிய கணக்கு போட்டா கூட எனக்கு தெரிஞ்சது தமிழ் தான் அதனால என்னுடைய கூட்டாளியாக அதை ஆரம்பித்த சத்தியா வந்து தமிழ்நாட்டுல வளர்ந்த ஆனா அடிப்படையில வீட்டுல கன்னடம் பேசக்கூடிய ஒருவர் அப்ப எழுத்துன்னு பார்த்தா அவருக்கு வந்து க்ளோஸா இருக்கிறது ஆங்கிலம் மட்டும்தான் தமிழ் பேச தெரியும் தமிழ் படிக்க தெரியும் கன்னடம் வீட்டுல பேச தெரியும் கன்னடம் படிக்க தெரியுமான்னு கூட எனக்கு தெரியாது ஸோ நாங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து முடியும்னா சரி அப்போ தமிழிலேயே ஆரம்பிப்போம் ஏன்னா நம்மளுடைய எக்ஸ்பெரிமெண்ட் தான் இது ஆரம்பிச்சிட்டு இந்தியாவுடைய குறைந்தபட்சம் பத்து மொழிகளாலாம் என்னுடைய முதல் பிசினஸ் பண்ண அதன் பிறகு இன்று வரைக்கும் அந்த அப்பப்ப எப்பயாவது சொல்லிப்போம் பத்து மொழிகள்ல பண்ணணும் மொழிகளில் பண்ணணும்னு தொடர்ந்து சொல்லிட்டே இருப்போம் ஸோ தமிழ் எக்ஸ்பெரிமெண்ட் ரெண்டாயிரத்தி பிளான் பண்ணியாச்சு ஸோ ப்ராப்பராக ஒரு திட்டம் போட்டு அந்த திட்டம் அந்த திட்ட வரைவெல்லாம் என்கிட்ட இன்னும் இருக்கு அந்த திட்ட வரைவுல வந்து எவ்வளவு பணம் தேவைப்படும் என்ன மாதிரி செய்யப்படும் புத்தக பதிப்பு அப்படிங்கிறது ஏன் ஆரம்பித்தோங்கிறது இது இங்கே தான் வருது ஐடி கம்பெனி ஒன்று ஆரம்பிக்க வேண்டாம் வெப்சைட்டாக இருக்க வேண்டாம் அப்படின்லாம் வந்து நாங்களாகவே போட்டுக்கிட்ட அந்த கட்டுப்பாட்டின் காரணமாக பிரிக்கன் மாற்றாகவும் இருக்கணும் உடனடியாக பணமும் வரணும் ஸோ அது வந்து உள்ளே போட்டு அதை மேலே மேலே வளர்த்து கொண்டே போகிறதுக்கு ஆனால் அதுக்கு தேவையான இனிஷியல் கேபிட்டலை வந்து பலரிடமிருந்து பெற்றுக்கொள்ள முடியும் இந்த திட்டங்கள்லாம் போட்டவனே அடுத்து திட்டம் தேரும் திட்டமெல்லாம் எழுதினோம் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் மார்க்கெட் சர்வே பண்ணோம் புத்தகைகளுக்கெல்லாம் போறது புத்தகம் படிக்கிறவங்க இருந்தாலும் அது பத்தாது நம்ம படிக்கிற புத்தகத்தை வச்சு நம்ம ஒரு ஒரு தொழிலை வந்து தொடங்க முடியும் இன்றைக்கு தமிழ் பதிப்புலகத்தில் வந்து இப்போ ஒன்னும் படிக்காதவங்க வந்து புத்தகம் போடுவாங்க அல்லது புத்தகம் படிக்கிறவங்க தாங்க படிக்கிற புத்தகமாக போடுவாங்க அது ரெண்டுமே தவறானது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து ஒரு தொழில் ரீதியாக மனதுக்கு திருப்தி தரக்கூடியதாக ஒரு வீட்டில் உட்காந்துட்டு அந்த காரியத்தை நல்லாவே செய்யலாம் பட் தொழிலுங்கிறது வேற நாங்கள் தொழிலாக மட்டும்தான் செய்தோம் செய்கிறோம் தமிழை காக்க வந்த ஒரு போராளியாக எல்லாம் இதை செய்யலை தெளிவாக சொல்லிட்டேன் ஸோ அப்போ திட்டம் எதை மக்கள் படிக்கிறார்கள் அதே சமயத்தில் எதை மக்கள் படிக்கிறார்கள்ங்கிறது மட்டும் முக்கியம் இல்லைன்னா எதை அவர்கள் படிக்க வேண்டும்ங்கிறதையும் கொஞ்சம் அதை சேர்க்கணும் அப்போ ஒரு டெரெக்ஷன் அப்படிங்கிறது ஒன்று அது ஐடியாலாஜிக்கல் டெரக்ஷன் கிடையாது லெப்ட் ரைட்டு சென்டர் அதெல்லாம் கிடையாதுங்க பொதுவாக மக்கள் சிலவற்றை தெரிந்து கொள்ள வேண்டும் அதெல்லாம் அவங்க தெரிந்து கொண்டால்தான் அவர்கள் வந்து தன்னுடைய லெவலை மேல கொண்டு வர முடியும் அவங்க தன்னுடைய படிப்பு அறிவு அப்படிங்கிற லெவலை மேல கொண்டு வந்தாதான் இந்தியா வந்து ஒரு வளர்ந்த நாடாக மாறும் இல்லாட்டா இது இதே மாதிரி நாசமாக தான் மாதிரி கேவலமாக தான் இருக்கும் அப்படிங்கிறது வந்து இதனுடைய தீவிரமான நம்பிக்கை ஸோ அதுல வந்து இது ஒரு ஒரு செயல்பாடாக இருக்கும் அதன் மூலமாக இது பணத்தையும் சம்பாதிக்கும் லாபத்தை சம்பாதிக்கும் இதாக முக்கியம் அதற்காக தான் அதை உருவாக்கணும் ஒரு பிசினஸ் பிளான் போட்டோம் அந்த பிசினஸ் பிளான்ல இப்ப பாக்குறப்ப அதுல என்னென்ன குறைபாடுகள்லாம் இருக்குன்னு தெரியுது ஆனால் அப்பொழுதுக்கே அது வந்து ரொம்ப ஒரு அழகான ஒரு பிஸ்னஸ் பிளானாக இருக்குது ஒரு சில கருத்துகள்லேருந்து ஆரம்பிக்கிறோம் ஒரு உங்களுக்கு ஒரு தீசிஸ் ஒரு ஒரு ஹைபோத்திசிஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு கருதுகோளை நம்ம முன்வைக்கிறோம் ஒழுங்காக நீங்கள் ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்கன்னா இதெல்லாம் வேண்டும் அதில் முதல் இது வந்து நாங்கள் என்ன பார்த்தோம்னா பார்த்த வரைக்கும் சுற்றி எல்லாரும் படிக்கக்கூடிய புத்தகங்களை பார்த்தோம் இப்போ எங்களுக்கு என்ன தொழில் எதுன்னா ஒரு பெரிய ப்ராப்ளம் தமிழ் தமிழ் இப்போ வந்து அனைத்து மொழிகள் அப்படின்லாம் மனசுக்குள்ளே சொன்னாலும் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ஒரு இடத்துல ஆரம்பிக்கும் அது தமிழ் ஸோ தமிழ் புத்தக பதிவு உலகத்தில் என்ன குறைபாடு இருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப எங்களுக்கு முதல்ல தொழில்நுட்ப வந்து சப்ளை நான் இன்றைக்கி ஆங்கிலத்தை எடுத்து தட்டினேன்னா அப்போ வந்து அமேசான்லாம் அவ்வளோ பாப்புலரான ஒரு கான்செப்ட் கிடையாது பட் நான் வந்து ஒரு ஒரு ஆங்கில இதுக்கு போகிறேன்னா ஒரு என்ன இல்ல நீங்க எந்த ஒரு துறையை எடுத்துக்கொண்டாலும் அந்த துறையில் ஒரு புத்தகமாவது தமிழ் வேண்டும் தேடி பார்த்தீங்கன்னா தமிழ்ல அந்த புத்தகம் இல்லை அந்த புத்தகம் இருந்தால் மட்டும் வாங்கிடுவாங்களா அந்த சமயத்துல முன்னாடி வந்து மக்கள் கோடி கோடி அந்த ஏதோ ஒரு நம்பரை சொல்லிட்டு இது வந்து ஐரோப்பாவின் பல நாடுகளை கணக்கில் எடுத்துட்டோம் அது ஒரு நாளைக்கு ஐரோப்பிய நாடுகள் பலவற்றுடைய மொத்த நாட்டு மொத்த உற்பத்தியோடு அதிகமாக போக இன்றைக்கு இல்லைனாலும் வெகு விரைவில் ஒரு அடுத்த ஒரு பத்து இருபது முப்பது ஆண்டுகளுக்குள்ள தேவையான அதை பத்தின ஒரு அதை வெளிய சொல்றதுங்கிறது முக்கியம் இல்லை பட் இன்டர்னலி எங்களுக்கு இருந்தது வந்து ஒரு ஒரு கண்டென்ட்யா எழுதிட்டு இருக்காங்க அப்பதான் இன்னைக்கு அதை மாற்றணும் அப்படின்னு விரும்புகிறீங்க புது எழுத்தாளர்களை உருவாக்கணும் புதிய விஷயங்கள் பற்றி எழுதணும் அவர்களுக்கான வழிகாட்டும் அவர்கள் இன்னைக்கு எழுதாம இருக்காங்க அது மாதிரியான விஷயங்களை பற்றியெல்லாம் ஏன்னா எழுதினா ஒரு மார்க்கெட் இல்லைன்னு நினைக்கலாம் ஸோ என்னுடைய ஆரம்ப திசிஸ் அப்படிதான் ஆரம்பிச்சு எங்கள்கிட்ட ஒரு எடிட்டோரியல் டீம்னு ஒன்று இருக்கும் அதுல எடிட்டர்ஸ் சப் எடிட்டர்ஸ் அசிஸ்டன்ட் எடிட்டர்ஸ் ஒரு அமைப்பு இருக்கும் நாங்க பல புதியவர்களை எழுதுவதற்கு அழைப்போம் அப்ப அவர்களுக்கு வழிகாட்டணும் அவர்களுடைய எழுத்தை சரி செய்யணும் தட்டிக்கொட்டி மக்கள் படிக்கிறதுக்கு சுவாரஸ்யமான ஒன்றாக மாற்றணும் ரொம்ப ஒரு உயர்ந்த இலக்கியம் படைக்கிறதெல்லாம் நமக்கு தேவையில்லை அவர்கள் படைக்கிறவர்கள் படைத்துக் கொண்டிருக்கட்டும் அறிவு சார்ந்ததுங்கிறதுனால அது நான் ஃபிக்ஷன் தான் எங்களுடைய முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கும் அந்த நான் ஃபிக்ஷன் எது சார்ந்து இருக்கணும் அப்படின்னா லார்ஜ் கேட்டகரிஸ்ல பயோகிரஃபீஸ் வாழ்க்கை வரலாறுகள்லேருந்து நிறைய விஷயங்களை ஒருவர் கற்றுக்கொள்ளலாம் ஒரு ஒரு தேசத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு படிக்கிறதுக்கு சுவாரஸ்யமாகவும் இருக்கும் பல விஷயங்களை கற்றுக்கொள்ளவும் செய்ய முடியும்னா அதற்கு பயோகிராஃபி முக்கியம் இப்போ யாருடைய பயோகிரபி ஆக வேணாலும் இருக்கலாம் என்ன கொண்டு வர முடியுமோ போன்ற துறைகள் சார்ந்த பல விஷயங்களை பத்தி நம்ம கொண்டு வந்தாங்க முதல்ல வந்து இந்த செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் துறை பற்றி அவ்வளவு நல்ல அபிப்பிராயம் இல்லை ஆரம்ப கட்ட புத்தகத்துல அது அவ்வளவாக இருக்காது சில எழுத்தாளர்கள் எங்களுக்கு தெரிந்தவர்கள் அவர்கள்ட்ட நாங்கள் வேற புஸ்தகம் கேட்குறப்ப அவர்கள் இது போன்றவற்றையும் எழுதக்கூடுங்கிறதுனால அல்லது அவங்கள்ட்ட ஏற்கனவே ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குங்கிறதுனால சரி அதையும் பதிப்பிப்போம் அப்படிங்கிறதுனால பதிப்பிச்சதுதான் ஒரு ரெண்டு மூன்று வருடங்கள் கழிச்சு அதில் நிறைய புத்தகங்கள் கொண்டுவங்க அதன் பிறகு மொட்டமொத்தமாக இப்போ நிறுத்தியாச்சு மொழிபெயர்ப்புங்கிறத வந்து ஆரம்பத்தில் வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணுவோம் ஏன்னா பொதுவாக மொழிபெயர்ப்புகளாக இருப்பவற்றையெல்லாம் பார்க்கும்பொழுது அதோடைய நடை வந்து ரொம்ப கடினமாகவும் எங்களுக்கு விருப்பமில்லாத ஒன்றாகவும் இருக்கு நான் நான் வேறுபடம் இன்று விருப்பமான விருப்பம் அதை நான் பதிப்பிச்சேன்னா எனக்கு வந்து பைசா கிடைக்குமாங்கிறது சந்தேகம் ஆனா நான் பதிப்பிக்க விரும்பியது அதிக அளவு தமிழ் மக்கள் ஒரு ஆவரேஜ்ல படிக்க விரும்புவார்கள் நான் ஒரு ஊகிக்கலாம் வேற விஷயம் வந்து ஒரு ஒரு வைட் ரேஞ்சில இருக்கக்கூடிய மக்கள் படிக்கணும் அதே சமயம் அவர்களை கொஞ்சமாவது எலிவேட் பண்ணக்கூடியதாக இருக்கும் அப்பவே எடுத்துக்கிட்ட ஒன்னு முடிவு ஐடியாலஜி ஒரு ஐடியாலஜினாலும் கொண்டு வந்த பல புத்தகங்கள்ல சில உதாரணத்துக்கு இஸ்லாம் ஓர் எளிய அறிமுகம் அப்படிங்கிற ஒரு புத்தகம் வெகு சீக்கிரமாவே நாங்க கொண்டு வந்தோம் நான் ஒரு உரவர் அவரை எழுத சொல்லி அதாவது இந்த புத்தகம் என்னென்ன தளத்தில் கவர் பண்ணணும் அந்த காலகட்டத்துல இன்றைக்கு எனக்கு நண்பர்களா இருக்கூடிய பல இந்துத்துவர்கள் அப்படியே எந்த அளவுக்கு வெறுப்புனா நீங்க வந்து திண்ணையில போய் தேடி பார்த்தீங்கன்னா அந்த இணையதள படிச்சிருக்கோம் இன்றைக்கு அதுல சில பேரை வந்து எங்களுக்கு புத்தகங்கள் எழுதி நான் அப்பவே அவங்கள்ட்ட சொன்னது நீங்கள் வந்து இந்து இஸ்லாம் வந்து ஒரு கொடூர மதம் அப்படின்னு நீங்க ஒரு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறீங்களா அதை நான் பப்ளிஷ் பண்ண தயாரா இருக்கேன் அப்பவே அந்த ஆர்குமெண்ட் எல்லாம் கூட இருக்கீங்க போய் தேடி பாத்தீங்கன்னா இல்ல நாங்க உங்கள்கிட்ட எழுத மாட்டோம் இன்றைக்கு வந்து அதே மாதிரி நீங்க ஒரு இந்துத்துவ பதிப்பகம் இந்து கொடியது அப்படின்னு சொல்லா போடுறீங்களா பயன் நீட்டி குடுக்க போடுறேன் அதாவது தமிழர்கள் வந்து தமிழர்கள் அப்படின்னு நான் சொல்றதுக்கான காரணம் மற்றவங்களா சத்திங்கிறதுல மத்தவங்களுக்கு தெரியாது இந்த ஒரு இறுகிய ஒரு கட்டத்துல போட்டு ஒருத்தரை அடைச்சிடணும் அப்படின்னு பார்க்கிறோம் இது ஒரு பிளாட்ஃபார்ம் எனக்கு புத்தகம் விற்கணும் எனக்கு பணம் வரணும் நான் வந்து ஒரு தொழில ஒரு தொழில கட்டமைப்பு இதுல உன்னுடைய கருத்தை அழகா எளிமையா சொல்லணும் எழுது இதை விற்கிறதுனால நான் வந்து இதை ப்ரொமோட் பண்றேன் அப்படிங்கறது இல்லை அதிலேருந்து நம்மளால வெளில வர முடியுது நான் வந்து ஒரு புத்தகத்தை போடுறேன்னா நான் வந்து அந்த கருத்துக்கு சொந்தக்காரன் அப்ப நான் வந்து சொல்லிதான் அந்த புத்தகம் எழுதப்படுது இங்க வரைக்கும் யாரும் புரிஞ்சுக்கல அது கிடக்கட்டும் ஒரு பக்கமா ஸோ ஃபஸ்ட் நான் வந்து சப்ளை அப்படிங்கிறத பார்த்து பல புத்தகங்கள் சப்ளை பண்ணுவோம் எங்களுடைய முதல் மூன்று ஆண்டுகளில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நீங்கள் பார்க்கலாம் அதில் எழுத வைக்கிறதுல நிறைய கஷ்டங்கள் இருந்தது எளிமையாக எழுத வைக்கிறதுல அப்படி எளிமையாக எழுத வைக்கிறது அப்படிங்கிறப்பவே அது ஒரு சில ஃபார்முலாவாகவும் உருவாக ஆரம்பிச்சிது இப்போ இந்த கிழக்கு பாணி புத்தகம்னு ஞானி வந்து ஒரு கொளுத்தி போட்ட பிரச்சனை இப்போ பேஸ்புக்கில் ஓடிக்கிட்டு இருந்தது இல்ல இப்ப அரண் பிரசனா சொன்னதே அழகா ஒரு லைன் எடுத்துப்பட்டது வந்து ஒரு அங்குதான் போகுது ஆனா அது வந்து என்னுடைய ஸ்டாஃப் வந்து அப்படி சொல்றது வந்து எனக்கு பிரச்சனை கிடையாது ஏன் நம்ம வந்து ஒரு ஒரு ஓப்பன் அமைப்பு எங்களுடைய அலுவலகத்துக்குள்ள பேசுறப்ப ஒரு புத்தகத்தை இன்டெர்னலியே வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி ஏன் நம்ம இந்த மாதிரியான புத்தகம் போடுறோம் அப்படின்னு வந்து ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க அது வந்து நான் ஒரு அது வந்து ஒரு நல்ல விஷயமா தான் நான் பார்த்தேன் ஒருத்தருடையர்ஸ்வங்கள் உண்மையாக இருக்காது சும்மா பட்டேல் ஓரளவுக்கு சரியான சம்பவங்களை தேர்ந்தெடுத்து அத ஒரு கோத்து அத ஒரு ஸ்டோரியா ஒருத்தருடைய வாழ்க்கை சொல்றதுங்கறது வந்து நாங்க செய்ய விரும்பினோம் அந்த சிஸ்டம் வந்து ஓரளவுக்கு ஒரு அது நிறைய பேர் படிச்சாங்க நல்ல நம்பர்ஸ்லாம் வந்து வந்துட்டு இருந்தது இந்த நம்பரை பத்தி நான் தனியாகவே பேசுறேன்னா தமிழ் பதிப்புலகம் பொதுவாக ஒரு சூப்பர் பிராண்ட் பெயர் எழுத்தாளர்கள் இன்னும் ஓடிட்டு இருக்கக்கூடிய கல்கி சாண்டல்யன் பயணம் பேசிட்டு இருந்தோம் கல்கி சாண்டல்யன் அல்லது கண்ணதாசன் அல்லது ரீசெண்டாக சொல்ற அந்த மதன் இப்ப நியாநா கோ கோபிநாத் மாதிரி ஒரு சில அல்டிமேட் ஸ்டார் சூப்பர் ஸ்டார்ஸ் எல்லாம் இருக்காங்க பட் அப்படியெல்லாம் பெயர் இல்லாத பலருடைய புத்தகங்களை கண்டென்ட்டுக்காகவே நாங்கள் நாங்கள் எங்களால் நிறையா விற்க முடிஞ்சோம் பிஸ்னஸ் ஃபினான்ஸ் ஏரியாலலாம் நாங்கள் நிறைய புத்தகங்கள் கொண்டு வந்துருவோம் அந்த மாதிரியான ஒரு சில புத்தகங்கள் இப்பயும் அப்பப்போ தொடர்ந்துட்டு இருக்கு பட் எங்களுடைய தீசிஸ் மாற ஆரம்பிச்சது ஒரு ரெண்டு மூன்று ஆண்டுகள் புத்தகங்கள் நிறையா கொண்டு வந்ததுக்கு பிறகு சேல்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தா சேல்ஸ் க்ரோத் இருந்தது ஆனால் நாங்கள் எதிர்பார்த்த அந்த சேல்ஸ் இல்லை தமிழ் நாம்ஸோட கம்பேர் பண்ணி பாக்குறப்ப அதிகமான செயலாக எழுந்திருக்கலாம் ஆனா நாங்க வந்து எங்களுடைய திட்டம் படி இவ்வளவு கோடி மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல எவ்வளவு விற்கணும் நாங்க எதிர்பார்த்த எண்ணிக்கை வரலாம் அப்ப என்ன பிரச்சனை அப்படிங்கிறத பாருங்க தமிழ்நாடு மாதிரியான ஒரு பெரிய மாநிலத்துல எவ்வளவு புத்தக கடை இருக்கு அதை அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சோம் உருப்படியான புத்தகையே தமிழகம் முழுக்க தேடி பாத்தீங்கன்னா இருநூத்தி ஐம்பது கடைசாலே பெரிய விஷயம் இன்னும் கொஞ்சம் அந்த இந்த கவுண்டர் புக் ஸ்டோரா இருக்கும் நீங்க உள்ள போய் எதையும் பார்க்க முடியாது ஏதாவது கேட்டா கொடுப்பாங்க ஸ்டேஷனரி ஷாப்ல கொஞ்சம் புத்தகம் வச்சிருக்கிறது இந்த புத்தகம் இருக்கிற புத்தக கடையிலுமே அவர்கள் விற்கக்கூடிய இடம்னு பார்த்தா ஒரு நூறு அடி கடை அது நீங்க ரெண்டாயிரம் புத்தகம் கூட வைக்க முடியாது ஆயிரம் பதவிகள் கூட நீங்க வைக்க முடியாது பெரும்பாலான புத்தகங்கள முதுகு தெரியற மாதிரிதான் வைக்கணும் அதெல்லாம் பார்த்து யாராலையும் புத்தகத்தை வாங்கவே முடியாது இல்ல நாங்க வந்து புத்தகங்களை உருவாக்கி அதை கூட இடம் இல்லை அப்படிங்கிறது தெரிய அப்போ அடுத்த உடனே இன்னொரு திசிஸ் தேவை இப்போ என்ன பண்றது இப்போ மேலும் மேலும் புத்தகத்தை உருவாக்கிட்டே போறதா இல்லை இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஒர்க் ஆக போறதில்லை விட்டு முட்டும் வேலை வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடலாம் அப்படிங்கிறதா ஸோ அந்த இடத்துல தான் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கறத கவனிக்க ஆரம்பிச்சு ஏன் இந்த பிரச்சனை வருது ஏன்னா இன்னும் நான் வந்து அடிப்படையான நண்பர்கள் வந்து அது எளிமையாகவோ இல்லை ரொம்ப கூர்மையாகவோ எழுதப்பட்ட புத்தகமாக இருந்தாலும் இரநூறு பக்கம் நூற்றி அறுபது பக்க புத்தகத்திலிருந்து ஐநூற்றி ஐம்பது பக்க புத்தகமாக இருந்தாலும் சரி அதை வாங்கி படிக்கிறதுக்கு இனஃப் ஆட்கள் தமிழகத்தில் இருக்காங்க அதற்கான மூலகிறது எனக்கு வந்து பிசினஸ் தெரியுது உடனே போட்டு பார்த்துக்க முடியும் போட்டு சரி. அதன் பிறகு உருவாக்கின ஒரு நடைமுறை மக்கள் போறாங்க பயங்கரமான சாப்பாடு கடைகள்ல கூட்டம் ஸ்டோர் மளிகை கடைகள் கொஞ்சம் உள்ள போய் தேடி பார்த்து எடுக்கக்கூடிய கடைகள்ல கூட்டம் வந்துட்டு எப்படி இருந்தாலும் நீங்க வந்து கடை வாசல் நின்றுட்டு அண்ணன் கொஞ்சம் புளி ஒரு இவ்வளவு கொடுங்க அப்படிங்குற கடை தாண்டி இந்த புதிதாக வந்திருக்கக்கூடிய கடைகள்லாம் ஒரு முக்கியமான பாயிண்ட் அதுக்கப்புறம் மக்கள் வந்து கூட்டம் கூட்டமா போறது வந்து வாழைப்பழம் சாப்பிடுங்க இந்த இடங்கள்ல புத்தகத்தை வந்து தனியான ஒரு அமைப்பை உருவாக்கி இதற்கென்று ஆட்களை வேலை கட்டு எம் சிஜி வேலை செய்யக்கூடிய ஆட்களை எடுத்து அதற்கான ஒரு கட்டமைப்பை உருவாக்கி இதெல்லாம் பணம் செலவு பண்ணி செய்யக்கூடியதுங்கிறத ஒரு வாரமா பார்த்துட்டே இருக்கேன் ஸோ அதற்கு தேவையான மூல தினத்தை நான் திரட்டிக்கொண்டே இருக்கணுங்கிறது தனியாக ஒரு பேரலன்னு ஓடிக்கிட்டே இருக்கும் கைத்திக்கணும்னே பணம் வந்துடுறப்போ அதுக்கான தனி செயல்பாடு கார்பரேட் ஆக்டிவிட்டியோடு நடந்துகிட்டேன் இந்த இடத்துலையும் போய் இது எல்லாத்தையும் நாம கன்வின்ஸ் ஆகிடும் இதெல்லாம் இது ஒர்க் ஆகும் அடுத்து இந்த வேலையை வந்து செய்யறதுக்கான ஆட்டோ போட்டோம் அவர்களுக்கான பயிற்சியை கொடுக்கும் போய் சில இடங்கள்லாம் அதை செய்ய ஆரம்பிச்சு செயல்படுத்தணும் சமாதமான ரிசல்ட் ஆரம்பான ஒரு ஆற்று இருந்ததுன்னா நான் வந்து அதன் மூலமாக புத்தகங்களை வைத்து பல கோடி ரூபாய்களுக்கான ஒரு டேர்ன் ஓவரை ஆனால் வந்து இவங்களுக்குள்ளே இருந்தது முதல்ல நாமக்கல் ஒரு ஊர்ல வைத்த ஒரு சிங்கிள் ராக் வந்து மாசம் மாசம் பத்துல இருந்து பதினைந்தாயிரம் ரூபாய் வந்து வருமானத்தை கொடுத்துட்டு இருந்தது வருமான இலக்கிய புத்தகங்கள் மட்டுமே இருக்கக்கூடிய இன்னும் ஒரு ஒரு பெரிய ரேஞ்ச் இல்ல அதான் எனக்கு வந்து கிட்டத்தட்ட இரண்டாயிரம் புத்தகங்கள் இருக்கக்கூடிய எனக்கு இதுதான் இது புத்தக கடைன்னு பேர் போட்டுக்கிறவங்களுக்கு வெறுமை இட்லி பொங்கல் சாப்பிட வரக்கூடிய ஒரு கடையில சர்வசாதாரமா முதல் மாசம் ஆறாயிரம் அடுத்த மாசம் எட்டாயிரம் என்ன நடந்ததுன்னா பெரும்பாலான உணவு கடைகள் பண்ணவே விரும்பல அதெல்லாம் வேணாங்க அதெல்லாம் வேணாங்கிற மட்டும் பேசவே முடியாது நாமக்கல் என்னாச்சுன்னா அந்த நாமக்கல் அந்த கடையை நடத்திட்டு இருந்த அண்ணனுக்கும் தம்பிக்கு சண்டைய போட்டு கடைய முடிட்டு எடுத்துட்டு போயரா அப்படின்ட்டாங்க ஸ்ரீநகர்ல இந்த பாலாஜி பவன்ல வைத்து அப்புறம் ஒரு கட்டத்தில் அவங்க வந்து இன்னும் மேனேஜ் பண்ண கஷ்டமா இருக்க போங்க இதுதான் தமிழ்நாடுங்கிற அந்த பப்பாவை நீங்க பாத்துக்கங்க மக்கள் வந்து வாங்க விரும்புறாங்க இங்க வச்சுட்டு இருப்பாங்க அது வந்து யாராவது எடுத்துட்டு போவான் அப்புறம் நீங்க வந்து ஒரு ஒரு ஒருத்தான்ஸ் பிற்கிறனால இன்றைக்கு கூட நடக்கக்கூடிய ஒன்றை நம்முடைய பதினஞ்சாயிரம் சர்வசாதாரமா எங்களுக்கு இன்றைக்கும் பல துணிக்கடையில இருந்து எங்களுக்கு வருமானம் வந்து இருக்கிறது இன்றைக்கும் அது வந்து ஒரு சில இடங்கள்ல இருபது இருபத்தைந்து ஆயிரம் ரூபாய் மாதத்துக்கு வருது ஆனா அங்க பிரச்சனை வேற அந்த துணிக்கடையை நடத்துறவர் கொஞ்சம் படிப்பு ஆர்வம் இருந்தாலும் சில இடங்களும் இல்லைங்க அங்கெல்லாம் வச்சா அதெல்லாம் வேணாங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்கும் எங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கிற பதில் போராட்டம் தொடர்ந்துட்டு இதுக்கு அப்புறமா என்ன ஆகுதுன்னா கட்டமைப்பு இந்த புத்தகங்களை கொண்டு போய் வைத்து அதை விட்டு அந்த புத்தகத்தை மாற்றி அதை விற்காத புத்தகங்களை எடுத்து அதை அழுக்காகிடாம அதை காப்பாத்தி அதை இடத்துக்கு கொண்டு போய் வச்சு விலக்கி சொல்ல முடியாது விடாம பண்ணிட்டு இருக்கோம் தான் என்னென்ன ஒரு புது ஒரு நெட்ஒர்க்ல வந்து கொண்டு போய் வைக்க முடியும் சந்தோஷமா என்னுடைய பணம் வரும் ஆனா அது சாசுவதுமே கிடையாது பணம் வராதனால அது நிக்காது எந்த கட்டத்திலையும் திடீர்னு அந்த ஓனர் செயின் வேண்டாம்ப்பா அதைப்பா முடிஞ்சு வந்து அது என்னுடைய புத்தகம் நல்ல புத்தகமா கெட்ட புத்தகமான முடிவு பண்ணீங்க அதை விற்கறதுங்கிறது வந்து தமிழ்நாட்டில் எவ்வளோ கஷ்டங்கிறது இந்த பாயிண்ட்ல புரிஞ்சுக்கோம் அடுத்த திஸ் வாஸ் கோயிங் கம்ப்ளீட்லி அகேன்ஸ்ட் மை சப்ளை தேரி சப்ளை தேரியில வந்து நூறு புத்தகம் ஆயிரம் புத்தகம் ரெண்டாயிரம் புத்தகம் ஐம்பதாயிரம் புத்தகம் கொண்டு வந்து வாங்கிட்டே இருப்பாங்க அடி வாங்குறதுனால நான் என்ன பண்ணேன் நான் ஒரு ரேக் தான் வைக்க முடியும் 15 yield. அவங்க வந்து எந்த புத்தகத்தை வைத்தால் அதிகமாக இருக்குமோ அந்த புத்தகத்தை மட்டும்தான் வைப்பாங்க எழுத்தாளர்களோட பெரும் போராட்டம் போனேன் அந்த இது இருந்தது ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு போய் பார்த்தேன் ஏன் புஸ்தம் அதுல இல்ல அப்படின்னா இப்படி சொல்றவங்களுக்கு யாரோ ஒருத்தவங்க விற்காம இருக்கான் நானே விரும்பி நான் கொஞ்சம் போராடி பசங்க புத்தகத்தை அங்க வீடா அப்படின்னு சொன்னா அவன் கொண்டு போய் வைப்பான் பத்தே நாள எடுத்து வந்துடுவாங்க வந்து அது எல்லாருக்கும் வந்து ஒரு கட்டத்துல வந்து சொல்லி மாற முடியல ஏன் அங்க போனேன் என் புத்தகம் இல்லை அங்க போனேன் புத்தகம் இல்ல எங்க பார்த்தாலும் புத்தகம் இருக்குங்கிறீங்க ஆஹ் ஏன் புஸ்தகம் இல்லை மே இலங்கள் எங்களுக்கு மிக குறைவாக தான் அது ஒருவேளை பொதுவாக இலக்கிய புத்தகங்கள் அதிகமானதாக கூட இருக்கலாம் எனக்கு தெரியாது இலக்கிய புத்தகங்கள் நாங்கள் போட ஆரம்பிச்சு அதை என்ன பண்றது அப்படின்னு கூட தெரியாமல் ஒரு கிட்டத்துல தடுமாறி வேண்டாம் அங்க நிறுத்திடுவோம் ஒரு ஐடியா நினைச்சிருக்கோம் அப்புறம் வந்து மனசை கேட்காம ஐயோ நம்ம இலக்கியங்களெல்லாம் கொண்டு வரணுன்ற ஒரு ஆர்வத்தில் தானே அதையும் வந்து சேஃப் ஆப்ஷன் தான் எடுத்துக்கிட்டோம் புதிதாக இலக்கியம் படைக்கிறவர்களெல்லாம் தொடரில்ல அது வந்து நம்ம பிரிண்ட் பண்ணி அது விற்கலாம் எவ்ரி இஸ் நம்பர்ஸ் அதுக்கு போன அந்த பேப்பரை தூக்கி வேற எதுக்காவது போட்டோம்னா அது வந்து பணம் கொடுக்கணும் அப்படின்னா ஸோ கொஞ்சம் அந்த பிரிண்ட் அசோகமித்ரன் நிந்திராபாத் சாரதி அப்படின்னு ஒரு சில பேருடைய போட்டு அது ஒண்ணு போயிட்டு இருக்கு அந்த நம்பர்லாம் பாக்குறப்ப வந்து ரொம்ப பரிதாபமா இருக்கும் அந்த நம்பர்லாம் ஏன் இவ்வளவு குறைவு இது கிளாசிக் அப்படின்னு நம்ம சொல்றோமே ஒரு கபிரில் கார் கிளாசிக்னா வருஷா வருஷம் அது வந்து ஆங்கிலத்திலையும் ஸ்பானிஷ்லயும் புத்துக்கு தானே இருக்கு புத்தகங்கள் வந்து கேரளாவில எம் டி வாசேவன் புத்தங்கள் அல்லது ஓ விஜயனுடைய புத்தங்கள் வருடா வருடம் இவ்வளவு எண்ணிக்கை லவிக்குது ஆயிருச்சு அதை அம்பானி புத்தவங்க அம்பானியுடைய வாழ்க்கை வரலாறு வாழ்க்கை வரலாறு மூட்டை முதல் ஆண்டுல ரெண்டாயிரத்துல ஆரம்பிச்சு ஒரு பல ஆயிரம் புத்தகங்களை கொண்டு போய் மக்கள் முன்னாடி வைத்துக் கூடியதாக ஒரு பிளாட்ஃபார்ம் இல்லை ஸோ இது ரெண்டும் ஒரு கட்டத்தில் மோந்துறப்ப ஒரு பணம் செலவாகிட்டே இருக்கு பணம் மேற்கொண்டு ரைஸ் பண்ணுறோம் அதுவும் செலவாகிட்டே இருக்கு ஸோ ஒரு கட்டத்தில் ஒரு முடிவெடுக்கிறது இது ரெண்டுலையுமே ஒரு ப்ராப்ளம் இருக்கு ஒருவேளை நம்ம வந்து ரொம்ப சீக்கிரமாகவே இதை ஆரம்பிச்சிட்டோமோ அல்லது ஒருவேளை இந்த மாதிரியான புத்தக உலகம்ங்கிறதே வந்து தமிழ்நாட்டில் வந்து நம்முடைய வாழ்நாளை வந்து நடக்காதோ அப்படிங்கக்கூடிய சந்தேகங்கள்லாம் வந்து நிறைய வர ஆரம்பிச்சிட்டு ஸோ முதல்ல என்ன பண்ண வேண்டியிருந்தது இதில் ப்ளீடிங் கேஷ் ஸோ இதை வந்து நிறுத்த நிறுத்த வேண்டியதாக முதல்ல வந்து எங்களுடைய அடிட்டிங் டீமை வந்து கடுமையாக குறைஞ்சி ஒரு கட்டத்தில் ஒரு ஒரு தினசரி பத்திரிக்கையில் வேலை செய்கிற அளவுக்கான எண்ணிக்கையில் எங்களுடைய அலுவலகத்தில் ஆட்கள் வேலையில் இருந்தாங்க ரொம்ப கடுமையாக குறைச்சி டிஸ்ட்ரிபியூஷனை வந்து விடாமல் மெயின்டைன் பண்ணிவிட்டு நம்பர் ஏன்னா ஏற்கனவே ஃபார்ச்சுனேட்லி ஒரு ஒரு ஆயிரம் புத்தகத்துக்கு கொண்டு வந்தோம் பட் என்னுடைய புத்தகம் கொண்டு வந்தேன் மூன்றாவது முதல் ஆண்டு ஆண்டு ஐம்பது அடுத்த ஆண்டு நூத்தி ஐம்பது எல்லா புத்தகத்தையும் இப்பயே கொண்டு வந்தீங்கன்னா அடுத்த வருஷம் என்ன பண்ணுவீங்க ஒரு சில டைட்டில் எடுத்து கணக்கு பார்த்தேன்னா அது சில ஆயிரம் வருது எனக்கு வந்து அதை நான் என்னால எக்ஸாஸ்ட் பண்ண முடியாது இந்த எழுதுறதுக்கு ஆட்கள் கிடைப்பாங்களாங்கிற சந்தேகம் வேணா இருக்க டைட்டில் காண போயிடலாம் ரொம்ப யோசிக்க வேண்டாம் ஆங்கிலத்துல வந்து இருக்கிற புத்தகங்கள் எல்லாம் போதும் அது வந்து நான் வெக்கமா நினைக்கல ஏன்னா இன்னைக்கு இங்க தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க பெரும்பாலானவர்கள் வந்து ஆங்கிலம் எந்த காலத்திலயும் படிக்க போறது அல்லது அதை படிச்சு புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கான ஆங்கில அறிவுகளுக்கு எப்பொழுதும் வாய்க்க போவதில்லை அப்ப அவர்களுடைய மொழியில இந்த புத்தகத்தை நான் கொண்டு வந்தே திரணும் நான் கொண்டு வரலா யாரோ ஒருவர் கொண்டு வந்து அப்ப இந்த டாபிக்ஸ் வந்து உங்களுக்கு காந்தியை பத்தி எவ்வளவு வாழ்க்கை வரலாறோ அல்லது அது எவ்வளவு பல கோணங்கள் அவரை பார்க்கிறதோ இருக்கு அதே மாதிரி நமக்கு வந்து தமிழகத்துடைய பல தலைவர்களை பத்தி இருக்காங்க உண்மையில இல்லை நமக்கு வந்து இன்றைக்கு தீவிரமாக நம்ம ஒரு அறிவியக்கம் அறிவியக்கம் நான் நினைக்கிற அறிவியக்கம் நடக்கணும்னா பல லட்சம் புத்தகங்கள் தேவை ஆயிரம் அளவுல பல லட்சம் புத்தகங்கள் தமிழ்ல இன்றைக்கு நம்மளால கூட அதை செய்ய முடியும் பட் அதற்கான கட்டமைப்பை உருவாகும் ஒருவரை ஆங்கிலத்துல புத்தகங்கள் பதிப்பிக்கிறது மலையாளத்துல புத்தகம் பதிப்பிக்கிறது காரியங்கள் எல்லாம் செஞ்சு அங்க வேற ரொம்ப நல்லா கையை சுட்டு இருக்காங்க அது அந்த உலகமே வேற அதை அணுகக்கூடிய முறை வேற அப்படிங்கறது வந்து புரிஞ்சுது அதுக்கு பல லட்சங்களை செலவு பண்ண வைக்கிற ஒவ்வொன்றையும் அந்த பணத்தை அப்படிங்கிறப்ப ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒவ்வொரு ஆண்டு யோசிப்போம் பேசும் இனி என்ன பண்ணணும் அப்படிங்கறது ஏன்னா இது வந்து ஒரு ஒரு சிறு குடிசை தொழிலாளர்களை எனக்கு விருப்பம் இழுத்து மூட்டு போய் எவ்வளவோ காயம் பண்ணலாம் அதனால இன்றைக்கு வந்து நான் நம்புறது வந்து இந்த துறை இந்த ஒரு புத்தக பதிப்புங்கிற ஒரு பாடாவதி துறையை தள்ளிட்டு போய் பார்த்த வேற ஏதோ ஒரு துறை நாளைக்கே நான் வந்து ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்தேன் தேவையான மூலதனத்தை திரட்ட முடியும் அது நல்ல லாபம் தரக்கூடியதாகவும் இருக்கும் அப்படிங்கிறத என் நம்பிக்கை இருக்கு இன்னைக்கும் வந்து வேற வேண்டாம் விருப்பம் இல்லாம திருப்பி நான் ஐடி துறையில போய் ஏதாவது ஒண்ணு பண்ணலாம் பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு சரி இன்னும் கொஞ்சம் நாளைக்கு பார்ப்போம் நான் இதுல வந்து இது என்னுடைய சாஸ்வதமான ஒரு இதுவாக நான் எடுத்துக்கொள்ளல இதுல ஏதாவது ஒரு மாற்றம் நிகழ்ந்து எனக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ண அளவுக்கான ரிட்டர்ன்ஸ் வரலன்னா ஏதோ ஒரு கட்டத்துல இது பழி விட்டுட்டு போயிட்டே இருப்பேன் எனக்கு வந்து படிக்கிறதுக்கான உத்தரவு வந்து எனக்கு ஆங்கிலத்துல கிடைச்சிட்டு இருக்கு இது வந்து ஒரு பக்கம் இப்ப என்ன பண்ணணும்னு பார்த்தோம் வேற சில சின்ன சின்ன எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் என்னோட எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் நிறைய பண்ணியிருக்கோம் டிஸ்ட்ரிபியூஷனில் நம்ம இவ்வளோ பெரிய நெட்ஒர்க்ல ஆட்களை வைத்திருக்கோமே அவர்கள் எல்லா இடத்துலையும் போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்தாங்களே பேருடைய புத்தகத்தில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம் பார்த்தோம் அதில் இக்கச்சிக்கமான சிக்கல் கடைசியாக இன்றைக்கு எங்கே வந்திருப்போம் அதுக்காக சொல்கிறோம் நிறைய கேள்விகள் கேட்கலாம் முழுதான் அதுக்கு பதில் சொல்லுற மாதிரி ஸோ கடைசியாக என்ன முடிவுக்கு வந்திருக்கோம்னா இன்னும் வந்து புத்தகத்தை விட்டுட்டு ஓடிடணும் அப்படிங்கிற முடிவும் முழுமையாக எடுக்கலை அதனால புத்தகத்தையும் ஒட்டிக்கிட்டு இருக்கோம் பட் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் வந்து பிசிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து இன்னொரு எனக்கு கவலை பேரா எலக்ட்ரானிக் புத்தகங்களை படிக்கக்கூடிய திறன் பெற்றிருந்தாங்கன்னா போதும் முதல்ல அவங்களுக்கு சர்வ் பண்ணி அதன் மூலமாக எனக்கு பணம் கிடைச்சதுன்னா அதை வச்சுட்டு நான் என்னால பண்ணலாம் சப்சிடி அதுதான் திரும்ப பல ஆண்டுகளுக்கு பிறகு வர ஆண்டுல அடுத்த ஆண்டு ஆயிரம் புத்தகம் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு திட்டம் போட்டுப்போம் அது எதுவும் அச்சம் இருக்காது ஆயிரம் புத்தகம் பதிப்பிக்க போகணும் ஆயிரம் பண்ண முடியுமான்னு தெரியல ஏன்னா எனக்கு வந்து பொதுவான ஒரு ஆண்டு ஆரம்பிக்க முன்னாடி ஒரு நம்பர் ஒண்ணு சொல்லு அப்புறம் ஒர்க் பண்ணுவோம் என்னன்னு அந்த ஆயிரமாக இருக்க முடியும் வேலை செஞ்சா ஆளு எவ்வளவு புத்தகங்கள் பண்றாங்க அந்த அந்த எக்ஸ்பெரிமெண்ட் அடுத்து பண்ணலாம் அச்சல் சாத்தியமில்லை அப்படி நான் புக்ஸ் எண்பது பக்கம் இருபத்தி அஞ்சு இந்த பவுண்ட் எல்லாத்தையும் அப்ப என்ன வால்யூம்ல என்ன மாதிரி பண்ணா இருபத்தஞ்சு ரூபாய்க்கு புத்தகம் தர முடியும் இன்னைக்கு அந்த இருபத்தஞ்சு ரூபாய்க்கு என்னால் அந்த புத்தகம் தர முடியாமல் நாற்பது ரூபாய்க்கு கொண்டு அடிப்படையான சிக்கல் எங்க வருதுன்னா தால் ரொம்ப கையில் யாரோ ஒருவர் தாலை உற்பத்தி செய்கிறார் அந்த தால் வந்து நான் ரெண்டாயிரத்தி நாலுல நான் மதிப்புத்துறைக்கு வந்தபொழுது ஒரு கிலோ நல்ல தரமான தால் இருபத்தி மூணு அல்லது இருபத்தி நாலு இன்றைக்கு எழுபது ரூபா மூன்று மடங்கு கண்காட்சியிலும் இருபது ரூபாய்க்கு அப்ப ஒரே இது என்னன்னா ஒழிக்கணும் கிடையாது ஒர் உிய மொழிகளுக்காக ஆனாலும் தமிழ்ல தான் எக்ஸ்பெரிமெண்ட் செய்ய முடியும் ஒவ்வொரு இடத்துலயும் அதை கத்துக்க வேண்டிய சண்டை அதுல பிரச்சனை ஆப்பிளோட பிரச்சனை அதெல்லாம் எல்லா போராட்டங்களையும் பண்ணி இப்பொழுது வந்து என் பிளாட்ஃபார்ம் தயாரா இருக்கு அது பிளாட்ஃபார்ம்லயும் உங்களுடைய Android uh, uh, phone ஆண்ட்ராய்டு போன் டேப்லெட்லயும் ஐபோன் ஐபேட் டேப்லெட்லையும் இப்போதைக்கு கூடிய மாதிரியாக இருக்கு சில முன்னேற்றங்கள் எல்லாம் செய்யணும் ஏன் அதுல வந்து முதல்ல வந்து சில காரணங்களுக்காக வந்து குறைந்த விலை ஐம்பது ஏன்னா வந்து ஆப்பிள் பிளாட்ஃபார்ம்ல மினிமம் 1 டாலர் அப்படின்னு அவங்க பிரைஸ் பிக்ஸ் பண்ணிருக்கான் அதுக்காக நாங்க சில காரியங்களை செஞ்சோம் அந்த பிளாட்ஃபார்மே மாத்தி இப்போ வந்து பத்து ரூபா பதினஞ்சு ரூபா இருபது ரூபாய்க்கு நான் சொல்றது பக்க புத்தகங்கள் வந்து பொதுவாக இப்ப நூறு ரூபாய் யாவது குறைந்தபட்சம் அதுக்கு வைக்கணும் அந்த மாதிரியான புத்தகங்கள்லாம் இருக்க முடியும் அப்படிங்கிற எண்ணத்து பல பேர் வந்து அது எப்படிங்க பால் இல்லாம புத்தகமா அப்படின்னு சொன்னா அவங்கள்ட்ட என்ன சொல்லணும்னா ஐரோப்பியர்கள் இந்தியாவுக்கு வந்ததுக்கு பிறகுதான் பால் புத்தகம் அப்படிங்கறதே உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சு அது வெறும் முன்னூத்தி வருஷம் தான் நானூறு வருஷம் அதுலயும் பதினெட்டாம் நூற்றாண்டு இறுதியிலே உண்மையில சொல்ல போனா தமிழ் பதிப்பு புத்தகங்கள் பரவலானதுங்கிறது பத்தொன்பதாம் நூற்றாண்டுலையும் இருபதாம் நூற்றாண்டுலையும் பண ஓலைல எழுதி வச்சுக்கிட்டு படிச்சவங்கதான் அப்ப இருநூறு வருஷம் பாரம்பரியத்தை தூக்கி எறியதுல ஒண்ணும் பிரச்சனை கிடையாது முக்கியம் வந்து மீடியம் கிடையாது இருக்கிற மெசேஜ் அப்ப அது வந்து உங்க கையில இருக்கக்கூடிய ஒரு ஏதோ ஒரு கருவியில அது வரும் அப்படின்னா அதுவும் மிக குறைந்த விலையில வரும் அவர் லேண்ட்லை எடுத்தா பேசுறாரு அப்படி சொல்ற சில பேர் இருக்காங்க அவருடைய காலம் முடிந்துவிடும் ஆக எந்த மீடியத்துல குறைந்த விலையில ஒரு பொருளை நம்மளால கொடுக்க முடியுதோ அதுதான் வந்து மார்க்கெட்டு அதிகப்படுத்தும் அதுல குடுத்து சக்ஸஸ் பண்ண முடியுமாங்கிறது எனக்கும் தெரியாது ஆனா அந்த போராட்டத்தை செய்யப்போம் ஸோ இதுதான் வந்து அங்கே வந்துட்டு ஒரு பாதை இந்த பாதை வந்து எளிதாகலாம் இல்லை பெரும்பாலும் மக்கள் நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்லை நிச்சயமாக நாங்கள் வந்து ஒரு ஒரு வெல் ஆர்கனைஸ் பாதை பணம் கையில வைத்து அதை வைத்து ஒரு ஒரு செயலை செய்வதாக தான் ஆனா இதுல நிறைய சிக்கல்கள் இருக்கு வருமானம் செலவு அது எப்பொழுதுமே சரி கட்ட முடியாத ஒன்றாக தான் இருக்கிறது ஏன்னா நம்ம தொடர்ந்து ஒரு புது புது எக்ஸ்பெரிமெண்ட் செய்து கொண்டேதான் இருக்கோம் இந்த எக்ஸ்பெரிமெண்டை செய்யாமல் இருந்திருக்கலாம் எக்ஸ்பெரிமெண்டை செய்யாமல் இருந்துக்கலாம் நான் ஒரு சின்னதாக ஒரு மூன்று பேரை மட்டும் வைத்துக்கொண்டு லோ ஓவர் ஒரு மாதம் ஒரு புத்தகம் மாதிரி ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு சந்தோஷமாக இருந்திருப்போம் பட் அதுக்கான விருப்பம் எங்களுக்கு இன்னும் வரை கிடையாது ஒரு பெரிய தாக்கம் ஒண்ணை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது தான் வந்து விருப்பமாக அப்படி தாக்கம் ஏற்படுத்த முடியாது என்று ஒரு கட்டம் நான் கட்டாயமா இந்த துறையில இருக்கணும் தாக்கம் ஏற்படுத்த முடியும்ங்கிற நம்பிக்கை இருக்கிறது அப்படின்னா இந்த துறையில மற்றபடி நான் எழுதுறது அதெல்லாம் வந்து ஆக்சிடென்ட் நான் எழுத்தாளர் நாளெல்லாம் கருதில ஞானி வந்து போட்டிருந்தப்ப பதிப்பாளர் எழுத்தாளர் அப்படின்னு சொல்ற எழுத்தாளர்லாம் கிடையாது பதிப்பாளர் ஆனா பதிப்புல கடந்த பத்தாண்டுகள்ல பெருமைக்குரிய பல மாற்றங்களை நான் செய்திருக்கேன் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு அதோட நிக்க போறதுன்னு இன்னும் பல புதுமைகளை முயற்சி செய்து கொண்டே இருப்பேன் அந்த முயற்சி வந்து புதுமைங்கிறதுக்காக இல்லை இது ஒரு சக்சஸ்ஃபுல் வயபுள் business ஆக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி என்ன ஒரு பிளாட்ஃபார்ம் செய்தாலும் அது ஒரு விரிவாகம் பலரும் பயன்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கணும் அதுல வந்து சும்மா கொடுக்க போறது ஏதோ ஒரு லாபம் வைத்துதான் நாங்கள் செய்ய போறோம் உதாரணத்துக்கு வந்து இப்ப நாங்க செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் புக்ஸ் இருக்கு அது ஃபோன் மூலமாக நீங்க ஆர்டர் பண்ணி புத்தகங்களை பெறது இணையத்தின் மூலமாக பெறது அது நல்ல ஸ்கேலாகிட்டு வந்துட்டு இருந்தாலும் ரொம்ப சின்ன ஒரு பிசினஸ் என்னுடைய ஒட்டுமொத்த பிசினஸ் பட் இது போன்ற அதுல வந்து உடனே எல்லாருடைய புத்தகங்களையும் தான் விற்கிறோம் என்னுடைய புத்தகங்களை விற்கிறது ஸோ செய்தாலும் அதற்கு வந்து ஒரு மிக பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் இப்போ நீங்க வந்து ஒரு கம்ப்யூட்டிங் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா ஒரு பிளாட்ஃபார்ம் ஒரு கணினியை வந்து ஒருவர் உருவாக்கினப்ப அதை எதற்காக அதை எது எந்த ஒரு செயலை செய்வதற்காக அப்படி நினைச்சு செஞ்சாரோ அதெல்லாம் வந்து தாண்டி போய் அந்த கணினிங்கிற ஒரு மேடைய பயன்படுத்திக் கொள்ள ஆரம்பிப்பாங்க அதே மாதிரிதான் நீங்க ஒவ்வொரு மென்பொருளை உருவாக்குறப்பிஜமாகவே ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு பொருளாக இருக்கும் பட்சத்துல அதை எல்லாரும் ரொம்ப பரவலாகவும் ரொம்ப வித்தியாசமாகவும் அதை பயன்படுத்த ஆரம்பிப்பாங்க இப்ப நம்முடைய ஒரு ஐடியா வந்து உண்மையிலேயே சக்சஸ்ஃபுல்லா எப்ப ஆகும்னா நீங்க எதிர்பார்க்காத பல விஷயங்களுக்கு அது ரொம்ப எளிதாகலாம் ஒரு பல நேரங்களில் வந்து அது சக்சஸ்ஃபுல்லாக முடிகிறது இல்லை அப்படிங்கறதுதான் வேற ஏதாவது கேள்விகளா இருக்கேஷன் இந்த துறையில வந்து பல இடங்கள்ல சிக்கல் இருக்குங்கிறது நல்லா தெரியும் பள்ளிக்கூடத்துல இருந்து கிராஜுவேட் ஆகி வரக்கூடிய மாணவர்கள் வெளியில போறப்ப பிளண்டாகவே சொல்றது நாம் இந்த ஆஹ் ஒரு அல்ட்ருஸ்டிக் வந்து சுயலாபத்தோட சேர்த்துதான் நான் எப்பவுமே பாருங்க இன்றைக்கு பள்ளிக்கூடத்தில இருந்து வெளில வரவங்களுக்கு படிக்கவே தெரியலன்னா நாளைக்கு என்ன நான் வந்து மின் புத்தகமாக இருக்கட்டும் தால் புத்தகமாக இருக்கட்டும் அதை வாங்குவாங்க இதை வந்து ஒரு ஒரு ஓரமா நான் வந்து பாத்துக்கிட்டே இருக்கேன் என்ன பிரச்சனை இருக்குங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் வந்து பலவேறு பள்ளிகளுக்கு தொடர்ந்து போயிட்டு இருக்கேன் ஆஹ் பள்ளிக்கூடத்துக்கு போறது மட்டுமல்ல கல்லூரிகளுக்கும் போயிட்டு இருக்கேன் பொதுவாக அந்த பள்ளிக்கூடங்கள்ல வந்து பார்க்கறது என்னன்னா எங்கயோ பெரிய பிரச்சனை எங்கிறது எனக்கு இன்னும் தெரியல பல பள்ளிக்கூடங்களுக்கு போயிட்டு பார்க்கறப்ப எந்த ஒரு வகுப்பை நீங்க எடுத்துக்கிட்டாலும் சரி அந்த வகுப்புக்கு உரிய படிக்கும் திறனும் எழுத்துக்கூட்டி படிக்கும் திறனும் நம்ம சொல்றத எழுதும் திறனும் சுத்தமாக பெரும்பான்மையானவர்களுக்கு இல்லை இந்த ஒரு சில பள்ளிக்கூடங்களை விட்டுட்டு அதுக்கு போற அவங்க வந்து வீட்டிலேயே கத்துட்டு போறாங்க பள்ளிக்கூட அமைப்பு அது அரசு பள்ளிக்கூடம் அரசு நிதி உதவி பெறும் பள்ளிக்கூடங்கள் தனியார் பள்ளிக்கூடங்கள் இப்படி நீங்க எதை எடுத்துக்கிட்டாலும் தமிழோ ஆங்கிலமோ எதுவாக இருந்தாலும் அவங்க வந்து எனக்கு அறிவியல் எல்லாம் தெரிந்து கொள்ளணும் எனக்கு ரெண்டாம் பட்சம் முதல்ல உனக்கு உன்னுடைய மொழிய படிக்க தெரியுதா தெரியுதா இப்ப நான் சொல்றத எழுத முடியுமா என் பெயர் ராமசாமி போய் பொதுவாக சென்னை மாநகராட்சி பள்ளிக்கூடங்கள் சென்னையில இருக்கக்கூடிய அரசு நிதியுதவி பெறும் பள்ளிக்கூடங்கள்ல போய் நான் அதை செய்ய பார்க்க ஒரு அதிர்ச்சியூட்டும் பதில் தான் கிடைக்குது யார் வேணாலும் வரலாம் நான் நான் வந்து வீடியோ ரெக்கார்டிங்கே வச்சிருக்கேன் குழந்தைகள் கையில் புத்தகங்களை இலவசமான நான் கையில் கொண்டு போட கதை புத்தகங்களை அவங்க எல்லாருக்கும் கொடுக்குறேன் வகுப்புல எல்லாரோடையும் சேர்ந்து உட்கார்ந்து நான் முதல்ல உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன் இது ஒவ்வொரு பள்ளிக்கூடங்களும் நான் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கேன் அந்த கதையெல்லாம் சொல்றப்ப நல்லா கேட்குறாங்க குழந்தைகள் எல்லாமே வந்து அற்புதமான அழகான குழந்தைகள் அவங்க பெரும்பாலும் ஒரு ஏழமையான ஒரு பின்னணியிலிருந்து வர்றவங்க அவங்க தான் வந்து இன்றைக்கு அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாங்க முதல்ல வந்து எனக்கு எனக்கு வந்து ஆசிரியர்களுக்கு அரசு பள்ளிக்கூடங்களையும் அரசு நிதியுதவி பெறும் பள்ளிக்கூடங்களையும் இந்த ஆசிரியர்கள் வாங்குற சம்பளம் வந்து இன்றைக்கு ஒவ்வொரு பினான்ஸ் கமிஷன் தாண்டப்பையும் அது வந்து முப்பதாயிரம் நாற்பதாயிரம் அப்படி போயிட்டு தான் இருக்கு கல்லூரி பேராசிரியர்கள் அரசு சம்பளம் வாங்குறவங்களுக்கு அது ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேல போயிருச்சு அப்படின்னு கேள்விப்படுறேன் ஆஹ் ரிசல்ட் அப்படின்னு பார்க்குறப்ப ரைட் த்ரூ ப்ராப்ளம் இப்போ சமீபத்தில் வந்து மனோன்மணி சுந்தர கழகத்தில் ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி தமிழ் பாடத்திட்டம் தயாரிக்கிறதுக்கான ஒரு நடந்தது அதில் பேராசிரியர் ஆர் ராமசாமி வந்து என்ன வரச்சொல்லியிருந்தேன் நானும் போயிருந்தேன் ஒரு வெளியிலிருந்து இங்கே நிறைய விஷயங்கள் தெரிய வந்தது அதான் கல்லூரிங்கிறது போகிறதுக்கு முன்னாடியே சிக்கல்கிறது நமக்கு வந்து பள்ளிக்கூடத்திலே நடக்க ஆரம்பிச்சிருக்கு ஒரு வகுப்புல படிக்கக்கூடிய ஆறு ஏழு எட்டு இந்த மாதிரி எல்லா வகுப்புலயும் கையில் நீங்க புத்தகத்தை கொடுத்து படி அப்படின்னா இவ்வளவு தடுமாட்டம் பெரும்பாலானவர்களால் எழுத்து கூட்டி படிக்க முடிவதில்லை எழுத்து எழுதுறதுக்கே போகல நான் இப்ப இது இது என்ன பண்றதுங்கிறது எனக்கு தெரியல ஆனா முதல்ல வந்து இதை புரிந்து கொள்ளணும்ங்கிறதுனால முறிந்தவரை பள்ளிக்கூடத்துக்கு அவ்வளப்போர் போயிட்டே இருக்கு கல்வி கருத்துல செயல்பாட்டும் இந்த சிலபஸ் நிறைய சேத்துக்கிட்டே போகும் சிலபஸ் எல்லாம் முக்கியமே இல்லைங்க உங்களுக்கு எழுதவே தெரியல ஒரு ஒரு அதாவது வகுப்புல நூறு பேர்ல பத்து பேருக்கு எழுத தெரியுதுன்னு அக்சப்ட் பண்ணிக்கலாம் ஆனா அறுபது பேருக்கு வகுப்புல எழுதி தெரியல படிக்க தெரியல எழுபது எண்பது பேருக்கு எட்டாவது வரைக்கும் அவங்க முக்கியம் அது இல்ல அவங்க என்னங்க பண்ண வேண்டியிருக்கு ஒரு டீச்சர் சொன்னா அது தப்பு வந்து படிக்கவும் எழுதவும் கூட சொல்லித்தர தெரியலையா நாளைக்கு எங்களுக்கு சிலபஸ் இருக்கு எங்களுக்கு அவங்க வந்து ஒன்னாவதுலயே பண்றதெல்லாம் பண்ணாம அவங்க ஏழாவது வந்துட்டாங்க அப்படின்னாமேதான் நம்ம திரும்ப திரும்ப நம்முடைய ஆசிரியரும் சொல்லிட்டு இருக்காங்க அரசுகளுக்கு கவலை இல்லை எந்த ஒரு ஸ்டாண்டர்டை நம்மளுடைய மாநிலத்துல வச்சாலும் இது வந்து இந்தியாலேயே தமிழகம் வந்து கல்வியில ரொம்ப முன்னேறின மாநிலம்னா வேற சொல்றோம் அப்ப நேரமான எப்படி இருக்கும் அப்படிங்கறத நினைக்கிறப்ப திகிலா வேற இருக்கு இது வந்து நீங்க எல்லாரும் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறது ஒண்ணுதான் நீங்க காசு கொடுத்து என்னுடைய வாங்கி படிச்சாலும் படிக்காட்டாலும் பரவாயில்ல பக்கத்துல இருக்கிற பள்ளிக்கூடத்துல அது எந்த பள்ளிக்கூடமா இருந்தாலும் போய் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஏதோ ஒரு வகுப்புல இருக்கிற மாணவர்களோட கொஞ்சம் நேரம் செலவு பண்ணணும் அப்ப வந்து உங்களுக்கு வந்து உண்மையிலேயே ஒரு ஒரு திகில் ஒண்ணு இது என்ன மாதிரியான ஒரு ஒரு உலகத்தை நம்ம இப்ப கட்டமைச்சிருக்கோம் அவங்க ஏன் வந்து இந்த மாதிரியான எந்த அடிப்படை ஸ்கில்லும் இல்லாமல் வராங்க வந்து பத்தாவது முடிச்ச உடனே பன்னெண்டாவது முடிச்சவனையோ பாஸ் என்ன பண்ண முடியும் அவர்களுடைய உலகத்தை வந்து நீங்க மூடிங்க அந்த இடத்துல நீங்க எந்த புத்தகம் உருவாக்கினாலும் பிரயோஜனமே கிடையாது அவர்களால் டிவி மட்டும் தான் பார்க்க முடியும் அப்படி டிவில பார்க்கறதையே அவங்க பேசுறதே அவங்களால பாதிக்கு மேலே புரிந்து கொள்ள முடியாது நம்ம மட்டும் ஏதோ நினச்சிட்டுங்க டிவியில போய் உட்காந்து நம்ம இதோ பேசிட்டோம்னா அவங்களால உள்வாங்கிக்க முடியும் உள்வாங்கிக்கிற திறமையை நம்ம வளர்க்குறதே கிடையாது பள்ளிக்கூடத்தில் இப்போ இது வந்து என்னுடைய தனிப்பட்ட செயல்பாடாக இதை நான் பார்த்துட்டு இருக்கேன் நான் பார்க்குற எல்லார்ட்டையும் எங்களுடைய அலுவலகத்தில் இருக்கிறவங்களையும் நான் சொல்கிறேன் போய் ஸ்கூலுக்கு போங்க போய் பாருங்க என்ன நடக்குதுன்னு அப்படின்னு திரும்பாலும் யாரும் செய்கிறதில்ல அது என்னுடைய அலுவலகத்தில் இருக்கிறவர்களும் ஒன்றும் பெருசாக செய்கிறதில்லை உங்கள்ட்டையும் சொல்கிறேன் நீங்கள் ஏதாவது செய்ய முடிஞ்சா செய்ங்க ஒன்றும் முதல்ல போய் என்ன ப்ராப்ளம் அப்படிங்கறத முதல்ல பாருங்க இல்லாட்டியும் நம்ம வந்து ரொம்ப ஐசோலேட்டடா இங்க ஒரு மூலையில இருந்து இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும் எனக்கு தெரியும் உண்மையில ஆனால் நம்ம இது மாதிரி பலரும் போய் அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சோம்னா அல்லது முதல்ல என்ன சுச்சுவேஷன்களை பார்க்க ஆரம்பிச்சோம்னா சில மாற்றங்களை கொண்டு வரலாம் அப்படின்னு அக்சுலா கிரிக் இன்ஃபோ மாதிரி ஒரு இணைய நேரவட்டல இருந்து வந்திருக்கீங்க பதட்ட கரியு போறது முடியல அஷ்ட ஒரு கேளிய போ இல்லடா இது रिलेटेड ஆ சொல்லு சொல்லு முதல்ல அவர் கேளுங்க பாரர் அதனால வந்து அவருடைய நான் கேட்கலாம்னு நினைச்சேன் கிரிகட்ல எழுத படிக்கிறது தெரிஞ்சுக்க வேண்டியது இல்லையே ஆஸ்பத்திரி இல்லையே நான் சௌந்த இளைஞ திரைப்படத்துறையில் ஏதாவது நாடக பெரும்பாலான முழுக்க இருக்கு நாடக நடிக்க வரவங்க யாரும் நாடகத்துக்கு ஆளுமே வரவில்லை சினிமாவில் அவர்களோடு சேர்ந்த நாடகம் ஆர்வத்தோடு மட்டுமே வரவங்கிறது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாலே முடிஞ்சு போச்சு இப்ப வந்து சினிமாவை நோக்கி போறதுக்கு நாடகத்துக்கு வர முறையோட தான் நாடகம் செய்யக்கூடிய சிக்கல் இருக்கு அப்படி வந்து வரவங்க கிட்ட ஒரு நாடகத்தை கொடுத்து படிங்கன்னு சொன்னிப்ட ஒவ்வொருத்தருக்கும் அவங்க பாகங்களை பிரிச்சு கொடுத்து புத்தகத்து பிரிண்டட் புக்க வச்சுக்கிட்டு வசனத்தை படிக்க முடியல திருப்பி சொல்ல தயாரா இருக்காங்க முப்பது வயதுல இருக்கிறாரு என்ன அப்ப அந்த ஜெனரேஷன் பூரா இத்தனை ஜெனரேஷன் பதில் சொல்ற மாதிரி தயாராகி வந்திருக்குங்கிறது தெரியுல்ல தமிழ் எழுத்து கூட்டி படிக்கிற சில பேர் எழுத்து கூட்டி படிக்கிற கஷ்டப்பட்டு எழுத்து கூட்டி படிக்கிறாங்க அவங்க அத படிச்சு முடிக்கிறதுக்குள்ள நாடக ரெண்டு மணி நேரம் நாடகத்துல இந்த ரெண்டு வசனமே ஆயிடும் நேரம் எடுக்கிறாங்க இது வந்து சாதாரண பிரச்சனை இல்லை அன்றாட வெவ்வேறு துறைகள்ல நான் வந்து இன்னைக்கு பார்த்துட்டே இருக்கிற பிரச்சனை எதையுமே எடுத்து பூர்வமாக கொடுத்து படின்னு சொல்லவே முடியாத ஒரு சிக்கல் நோய் போயிட்டு இருக்கோம் இதை மீறி யார் படிக்கிறாங்க யார் புக்கெல்லாம் வாங்கினாங்க வர வர ஒரு ஆச்சரியம் ஆயிட்டு இருக்குதான் புக் வாங்குறவங்களுடைய சராசரி வயதை போய் பார்த்தோம்னா அதை வாங்கி கவலையா இருக்கு பதிவு சொன்ன அந்த விஷயத்த கூடுதலான ஒரு கவலையை சேர்ந்து பதிவு செய்தார் பேசினை போலு வந்து இனைய பத்தி ீர் இன்றைக்கு வந்து இல்ல الفيزிக்கல் அந்த distribution மட்டும் தான் சொல்றீங்க இப்போ advance-ஆ வந்து டிஜிட்டல் distribution வரைக்கும் போய்ட்டீங்க இப்போ அந்த டெக்ஸ்டியா வந்து இன்டர்நெட்ல எப்படி மார்க்கெட் ஆகுது? ஆ இ-காமர்ஸ் மொத்தங்களை இன்டர்நெட் மூலமாக விற்கறத பத்தி ஒன்னுமே சொல்லலையே அதையே செஞ்சிட்டு தான் இருக்கோம் ஆனா அது வந்து அது இந்தியாவுல ரொம்ப பெருசாக ஆகறதுக்கு முன்னாடியே டிஜிட்டல் ரெவல்யூஷன் அதை வந்து ஓவர்டேக் பண்ணிடும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம நாட்டில் மொபைல் போன் பற்றி உங்களுக்கு தெரியும் லேண்ட்லைன் போன் பற்றி தெரியும் லேண்ட்லைன் போனுடைய அடர்த்தி அதிகமானதற்கு பிறகுதான் பெரும்பாலான மேலை நாடுகளில் அது போய் அதற்கு மொபைல் போன் வந்துடும் ஆனால் இந்தியாவில் என்னென்ன வளர்ச்சியெல்லாம் நடந்திருக்கோம் ஒரு ஒரு கட்டத்தில் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு நாலஞ்சு வருடத்துக்கு முன்னாடிதான் வந்துருச்சு பட் இது வந்து இந்த அமேசான் அண்ட் கார்ட் அண்ட் எங்களை மாதிரியான பலவே ரீஜனல் புக்ஸ் ஒரு ஒரு பல நூறு பேரை நீங்க வந்து இன்றைக்கு இணையத்துல புத்தகம் வைக்கிறவங்களா கண்டுபிடிக்கலாம் இணையத்துல புத்தகம் வைக்கிறதுனா என்ன ஆடல் இணையம் மூலமா வருவோம் மிகப்பெரிய அளவு கடையில போய் புத்தகம் வாங்காத விட வீட்டுக்கே கொண்டு வந்து புத்தகம் தரது வந்து கொஞ்சம் சீப்பாவும் இருக்கும் நம்ம இருந்த இடத்தோட நகரம் வேண்டாம் பேசலாம் படிக்கிறதுக்கே ஆள் இல்லப்பா என்னுடைய இன்றைய கருத்து பட் நாங்க வந்து இணைய மூலமாக புத்தகம் விட்டு இருக்கோம் வாங்கிட்டு இருக்காங்க அது ஒண்ணும் விரிவாக்கும் பட் அது வந்து ஒரு சூப்பர் பிசினஸ் ஆகாது ஏதோ ஒரு இடத்துல திருப்பி கீழே so you know we are not a mature reading nation though you can tell that we are having english books available on roads what happened we like four years ago we established books so and books are going like and like credit brand say it really recently there are many books people are companies selling my question is you know you are having international exposure with your publishers are there are அண்ணா கிரெடிபிள் பிரான்ஸ் கம்மியா இருக்கு இங்க வந்து நீங்க எக்ஸ்ட்ரா பப்ளிஷர்ஸ் கிட்ட உங்க கேஷை கொடுத்து ஒரு பப்ளிஷர்ஸ் டவுன் சால்ட் பே பண்ண முடியல வாஞ்சு 10 பப்ளிஷர்ஸ் எடுத்து போட் பப்ளிஷர் like பைங்க ரண்டம் போஸ்ட் இங்கிலீஷ் படிக்கிற ஆட்களல்ல தமிழ் புத்தகம் வாங்கிடுவோம் இங்க வந்து இங்கிலீஷ் சவ அளியாள 10000 பிரிக் பண்ண அதே மாதிரி நீங்க எடுத்துக்கலாம் ஆனா தமிழ் டென்சியோட்டிக்கு சூட் பண்ணலாம் இல்ல இது உண்மை இல்ல அது என்ன एक्सप्लेन பண்றோம் நாம ஆ தமிழ்நாட்டு மார்க்கெட் எடுத்துக்காட்டுல எவ்வளவு ஆங்கில புத்தகங்கள் விற்கப்படுது எவ்வளவு தமிழ் புத்தகங்கள் விற்கப்படுது அதிகமா விற்குது ஆங்கிலத்தை விட அது இந்த புத்தக சந்தை வரப்போதை ஜனவரியில நீங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஒரு பெங்குவின் வந்து ஸ்டால் கூட போட சென்னை புத்தக கண்காட்சி மிகப்பெரிய புத்தக கண்காட்சியா அவங்க வந்து ஸ்டால் டெரெக்டா பெங்குவின் ஸ்டால் போடுறது வந்து டெல்லிலையும் கல்கட்டாலையும் ஆங்கில புத்தகங்கள் தான் இருக்கு இப்ப நான் வந்து உடனே தமிழகத்தில் அதிகமாக ஆங்கில புத்தகங்கள் தான் விற்கின்றன சொல்ல முடியாது நீங்க வந்து ஒரு பைலிங் ரீடரா இருக்கிறதுனால நீங்க ஆங்கில புத்தகங்கள் நிறைய வாங்கி படிக்கலாம் அல்லது லைப்ரரியில போய் படிக்கலாம் ஆனால் பொதுவான வாசகன் ஆவரேஜ் தமிழ் ரீடர் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிங்கன்னா அவர் தமிழ் புத்தகம் தான் படிக்கிறாங்க அதை நான் வந்து ரொம்ப உறுதியா சொல்ல முடியும் இப்போ உங்களுடைய அடுத்த கேள்வி முக்கியமானது எங்க வந்து இந்த கிரெடிபிள் இங்கிலீஷ் பிராண்ட்ஸ் வந்தது அப்படின்னா இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடியே பெங்குண் வந்து இங்க கால் உண்டுச்சு அது ஸ்லோவா தான் தன்னுடைய கிரெடிபிலிட்டியை அதிகப்படுது அந்த பெங்குண் பிராண்ட் மட்டும்தான் தனியாக அதை செய்தது கொஞ்சம் கொஞ்சமா விரிவாக சொல்லணும் சேத்தன் பகத் போன்றவர்களுடைய புத்தகங்களை சொல்லி ஆகணும் ஒரு ஆங்கிலம் படிக்கக்கூடிய ஒரு மார்க்கெட் வந்து கடந்த சில ஆண்டுகள் ஒரு விஷய சைக்கிளிங்க சைக்கிள் வந்து இங்கிலீஷ்ல வந்துருச்சு நீங்க வந்து பத்தாண்டுகள் இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடியான பத்தாண்டுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி என்ன எந்த வருடம் என்னங்கறது எல்லாம் ஞாபகம் இல்ல நாங்க த்ரீ தௌசண்ட் அடிப்போம் அது ஒரு மூணு வருடத்துல த்ரீ தௌசண்ட் வைத்துருச்சுன்னா நாங்க மேற்கொண்டு ரீபிரிண்ட் போடுவோம் இல்ல அப்படின்னா நாங்க அந்த புத்தகத்தை கொண்டுடுவோம் ஐந்தாயிரம் வந்து பெஸ்ட் செல்லர் அப்படின்னு சொல்லி கொண்டிருந்த ஒரு காலம்லாம் இருந்தது ஆனால் இன்றைக்கு வந்து சித்தன் பகத் புத்தகங்கள் எல்லாம் ஆரம்பத்திலேயே லட்சக்கணக்கில் தான் அடிக்கிறது இவர் அமிஷ் திரிபாத்தியோட மெலுகா சீரீஸ் எடுத்துட்டீங்கன்னா அதோடைய ரெண்டாவது புத்தகம் முதல் பிரிண்டர் கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்தாயிரம் மூணாவது புத்தகத்துடைய கிட்டத்தட்ட ரெண்டு புள்ளி ஏழு அஞ்சு லட்சம் அடிச்சாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நம்பர் கொஞ்சம் இந்த பக்கம் அந்த பக்கம் இருக்கலாம் பட் எப்படி ஸ்பைரல் ஆகி போகுது பாருங்க அவரு அடுத்த ஒரு ட்ரைலாஜி மூணு புத்தகம் அடுத்த எழுதுறதுக்கு அவருக்கு வந்து கோடிகள் இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் நேபால் ஸ்ரீலங்கா ரைட்ஸுக்கு வெள்ள விற்கப்பட போகுது கொஞ்சம் அகடமிக்காக அல்லது பாப்புலர் ஹிஸ்டரி எழுதக்கூடிய ராமச்சந்திர குஹாவுக்கு கிட்டத்தட்ட ஒரு கோடி தொண்ணூத்தி லட்சம் அவருடைய புத்தகங்களுக்காக ரைட்ஸ் இப்ப கொடுக்கப்பட்டிருக்கு ஆங்கிலம் நிச்சயமா ஒரு புதுதாக பணம் அதிகமாக வரக்கூடியவர்கள் ஆங்கிலம் கத்துக்கிட்டு வர்றவங்க நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ள விரும்புகிறார்கள் அப்படின் வந்து இவன் அதெல்லாம் படிக்கிறான் என்னால இங்கிலீஷ்ல படிக்க முடியாட்டாலும் தமிழ்லயோ தெலுங்குலயோ ஹிந்திலேயோ நான் அதை படிக்கணும்னு ஒரு வீடு கொண்டு எழுந்தாதான் இதெல்லாம் பண்ண முடியும் உங்கக கூட ஒரு புத்தகம் இருக்குங்கறத கொண்டு வராதிங்கன்னு நான் சொல்லல முதல்ல நான் எந்த மாதிரியான புத்தகங்களை பதிப்பிக்கிறேன் அப்படிங்கறது வந்து ஒரு புத்தகம் எழுதுறவருக்கு தெரியணும் இந்த புத்தகத்தை கொண்டு போனா ஏதாவது வாழ்க்கையில போடவே மாட்டோம் இல்ல இந்த பியூர் டிஜிட்டல் பப்ளிஷிங் வந்துட்டேன்னா நான் எல்லா புத்தகத்தையும் பதிப்பிக்கிறதுக்கு தயாரா இருக்கேன் அது போன்ற புத்தகம் அதாவது ஒரு நல்ல புத்தகம் பெருமை நமக்கு வந்து பிரஜ்னையும் இல்ல நம்ம எப்படி நான் வந்து ஒரு பிராண்டை உருவாக்க முடியும் எங்ககிட்ட பேசுறப்பவே என் பிராண்ட பத்தி ஒண்ணுமே தெரியாம இருக்கிறவங்கள்ட்ட வந்து நான் என்ன பண்ண முடியும் உங்களோட மொழி சார்ந்த விருப்ப விருப்பு தான் வெளிப்படுதுன்னு நான் பாக்கிறேன் ஏன்னா தமிழ்ல வந்து ஏற்கனவே வாசிப்பு படம் கிடைக்கிறவங்க தேடி படிக்கிறவங்க அவங்க மத்தியில வந்து பிராண்ட்ஸ் ஆகிருக்கு இருக்கும் அடையாளத்துல இந்த மாதிரி புக்ஸ் கிடைக்கும் விடியல இப்படிப்பட்ட புக்ஸ் போடுவாங்க கிழக்குல இந்த மாதிரி புக்ஸ் கிடைக்கும் காலச்சோடு இப்படிப்பட்ட புக்ஸ் போடும் அப்படியே தமிழ்ல இந்த பிராண்ட் வந்து வாசிக்கிறவங்க மத்தியில ரொம்ப தெளிவா எஸ்டாபிஷ் ஆயிருக்குறேன் நீங்க இங்கிலிஷ்லயே பாக்க முடியாது இந்தியா நான் சொன்னி ஆஃப் தமிழ் பிராண்ட் நம்பர் எதிர்பார்க்க முடியும் பெரிய காரணம் வாசிக்கிறவர்கள் மாற்றங்கள்லாம் ஆனா அது ரொம்ப மிக குறைவான நபர்களை பத்தி பேசிட்டு இருக்கோம் மலேசியா சிங்கப்பூர் வந்து உண்மையில இந்த மார்க்கெட் கிடையாது சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து தமிழ் ஒரு மொழிய வந்து மொழியாகவாங்க கத்துக்கணும் அப்படின்னு விரும்புறாங்களே தவிர அவர்களுடைய முதல் மொழி வந்து ஆங்கிலம் தான் அவர்கள் ஆங்கிலத்துல படிக்கிறதா விரும்புவாங்க நினைக்கிறேன்னா அங்க ஒண்ணு பெரிய மார்க்கெட் கிடையாது ஆனா சும்மா யாரையாவது ஏமாத்துக்குன்னா சொல்லலாம் வந்து தமிழ் தமிழ் பேசுபவர்கள் வந்து உலகில் இத்தனை நாடுகளில் இருக்கிறார்கள் ஒன்னும் கிடையாது இலங்கை வந்து நிச்சயமாக ஒரு நல்ல மார்க்கெட்டாக இருக்கும் போகும்போது அதாவது அங்க வாங்குறவர்கள் நான் என்னுடைய மார்க்கெட்டாக நான் பார்ப்பது இன்றும் தமிழகத்தை தான் வெளிநாட்டுல இருபத்தி இரண்டாயிரத்து ஐநூறுக்கு மேல தமிழ்நாட்டுலதான் விற்கிறதா ஏற்றுமதி வந்து ஒரு பெரிய மார்க்கெட்டான நம்ம பார்க்கல பெருசா ஆனா அது வந்து ஒரு பிசினஸ் மாற்றக்கூடிய ஒரு பெரிய மார்க்கெட்டா நம்ம அதாவது அந்த விசிபிள் ஆட்களை மட்டும் தான் நாம பார்க்கிறோம் வாangal avargaloda ennikke namakku innum perusu கூட இந்த ஜெனரல் எடிச்சதுன்னா ஆப்சர் சப்டெனால் அடுத்து வந்தான சர்ன்ஸ் அந்த 40 தடவை ஆசிபект ரொம்ப ஆப்சர் ஏதோ அது 35 37 ವರ್ಷமா அவர் அந்திட்ட ஏதோ ஒரு காரணத்தாலும் ஒட்டுமொத்த வராதிங்க ஜ கண்காட்சி கண்காட்சி பிராண்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு அது இதுக்கு ஸ்டூடெண்ட் வரட்டும் போட்டு போவோம் சென்னையில நாலு புத்தக கண்காட்சி நடத்தலாம் அப்படிங்கறது என்னுடைய கருத்து ஒரு குவார்டர்ல ஒண்ணு மூணு மாசமா நடத்திட்டு வாங்க ஜனவரி ஆச்சா அடுத்து ஏப்ரல் போடுங்க மே ஜூன் ஜூலை போட்டு ஆகஸ்ட்ல ஒண்ணு போடுங்க ாலதான் ரூபாய்க்குக்கிறேன் எப்படி சிம்பிள் எனக்கு முன்னாடியே ஒன்று இருக்கு என்ன ஒரு புத்தகம் போட்டு அந்த புத்தகம் விற்குமா அப்படிங்கிறது தெரியாமல் அந்த புத்தகத்துக்கான பணத்தை திரட்டி கொண்டு வந்து வச்சு அது எவ்வளோ நாள் விற்கும் அப்படின்னு வெயிட் பண்றப்ப அதோடைய காஸ்ட் அதிகம் உண்மையில இப்ப ஆயிரம் பேர் எனக்கு பணம் தந்துடுறாங்க அப்படின்னா புத்தகத்துடைய அச்சு கூலி பேப்பர் அதாவது அந்த கட்டுமான கூலின்னு வச்சுப்போம் அதோட மேனு காஸ்ட் பிளஸ் ராயல்டி தரவனா இருந்தால் ராயல்டி பிளஸ் ஒரு இருபத்தஞ்சு ரூபா ஏதோ ஒரு லாபம் அந்த பணம் எனக்கு வந்துருச்சு போதும் ஒரு முதலீடா போட்டு கொஞ்சம் சேர்ந்து அச்சடிக்கலாம் எனக்கு வந்து எப்படியும் ஒரு அறுபது நாளமான வகையிலேயே பைண்டிங்கு ஒரு முப்பது நாலாவது கிடைக்கும் திட்டத்துல உங்கள்கிட்ட இந்த பணம் வருதா அது வேற நான் தூக்கி பேங்க்ல போட்டு வச்சிருக்கேன் நாலு மாசம் கழிச்சுதான் ஒரு நாலு மாதம் கழிச்சுதான் வந்து புத்தகமே பிரிண்டே போக போகுது அப்ப அது வரைக்கும் நிறையுமே தவிர இன்றைக்கு தமிழ்ல ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கும் தமிழ்ல ஆங்கிலத்துக்கும் நிறைய மொழிபெயர்ப்புல பண்ணிருக்கிறது உதாரணமா ஐம்பதுக்கு மேற்பட்ட தமிழ் நாவல்களையும் சிறுகதை தொகுப்புகளையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துக்கிறோம் அங்கே விற்க தெரியல எங்களுக்கு அது ஒரு பக்கம் இருக்கு இப்ப கூட இருக்கு கிண்டில் கொண்டு வந்துட்டு இருக்கோம் டிஜிட்டலாக வந்தாலாவது நிறைய பேர் வாங்குவாங்க வாங்க தமிழ்ல முதல்ல சில ஆண்டுகள்ல பண்ணலையே தவிர பிற்பாடு பல புத்தகங்களை மொழிபெயர்த்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம் இப்பொழுதும் செய்திருக்கோம் ஒரு உதாரணத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒர்க் அப்படின்னு சொல்றதா இருந்தா ராமச்சந்திரகுபாவோட இந்தியா ஆப்டர் காந்தி ஒரு பெரிய புத்தகத்தை ரெண்டு வாலுமா கொண்டு வந்திருக்கும் அதுல வேலை செஞ்சவங்கிற வேலை சொல்றேன் உயிர் எடுத்துரும் உளவு போராடி நீங்க பண்ணாலும் அது ஒரு வருடத்துக்கு அறுநூறு காப்பியோ எண்ணூறு காப்பியோ தான் விற்போம் அப்ப வந்து அந்த புத்தகத்தை ஓங்கி அவங்க கையில கண்ணு கிடைக்கிற அதெல்லாம் விடல அவருடைய காந்தி பிபோர் இந்தியா ரைட்ஸ் வாங்கி அதுக்கான மொழிபெயர்ப்பு பணிகள் ஆரம்பிச்சுட்டோம் ஒரு வருஷம் ஆகும் அந்த மொழிபெயர்க்கிறவர் நினைச்சா இருக்கும் அவர் ஆத்மாத்தமா ஒரு வருடம் தன்னுடைய காலம் நேரம் எல்லாத்தையும் செலவிட்டு பண்ணணும் அவருக்கு என்னால் எவ்வளவு காம்பன்சேஷன் கொடுக்க முடியும்னா உண்மையில அவருக்கு நான் எவ்வளவு தரணுமோ அதுல ஒரு ஃபிராக்ஷன் தான் நான் தரேன் இது ஒரு அநியாயம் என்னால வேற வழியே கிடையாது அதற்கு பிறகு அதுக்கு வந்து இக்கச்சக்கமாக நான் வந்து பணத்தை போட்டு அது இவ்வளவு குண்டா வரும் இதெல்லாம் வந்து த ஒரு ஒரு கமர்ஷியலி சக்சஸ்ஃபுல் இல்லாத இடத்துல உங்களுக்கு எல்லாம் இந்த படிக்கிறதுக்கு கொடுத்து வைக்கடா போங்கடா அப்படின்னு சொல்லணும் போல இருக்கும் அது எழுநூறு பக்கம் எடுக்க அந்த புஸ்தகம் அதை நான் வந்து மொழிபெயர்த்து கொண்டு வரப்ப ஆயிரம் பக்கம் வரப்போகுது அது ஆயிரம் பக்கத்துக்கு இன்றைக்கு வந்து நான் வந்து ஒரு ரெண்டாயிரம் பிரதிகள் அட் அடைம் அடிச்சேன்னா வச்சு அது விற்க மாதிரி எவ்வளவு நாள் ஆகுங்கிற பகிர்ங்கிறதுல ஆயிரத்தி இருநூறுவா அடிப்பேன் ஆயிரத்தி இருநூறு அடிச்சேன்னா அதுடைய வில அடிப்படை விலை அதிகமாகும் சில சமயங்களில் நாங்க வந்து முன்னூறு பிரதிகள் ஐநூறு பிரதிகளா அடிச்சிருக்கோம் அப்போ இன்னும் விலை ஏறும் அதை வாங்க இப்ப வந்து நான் வந்து என்ன தேயத்துல பண்றேன்னா அதுக்குள்ள என்னுடைய வரு இன்றைக்கு வந்து பல நான் இன்னைக்கு வந்து நான் படிக்கிற புத்தகங்களை பத்தி நான் தொடர்ந்து நான் என்னுடைய வலைப்பதிவுலயும் எழுதிக்கிட்டே இருக்கேன் இந்த டிஜிட்டல் ரெவல்யூஷன் வந்ததுனாலதான் என்னால் அந்த புத்தகங்கள் எல்லாம் படிக்க முடியும் எப்பொழுதோ வந்து இதே நான் படுற கஷ்டத்தை ஏதோ ஒரு நாட்டுல ஆங்கிலத்துல அவன் பிரிட்டன்லயோ அமெரிக்காலயோ கஷ்டப்பட்டு ஒரு புத்தகத்தை எழுதி ரெண்டாயிரம் பிரதிகள் வெள்ள வந்து அதுல ஆயிரம் கூட விற்காம மீதியை வந்து எரிச்சு இந்த நாட்டுல வந்து அதை இடைக்கு போட்டு எரிச்சதுக்கிட்டு ஏன்னா இடத்த அடைச்சிட்டு இருக்கேன் என்னுடைய வாழ்நாள் படிக்கவே முடியாதுங்கிற மாதிரியான ஒரு நிலையில இன்றைக்கு அது எல்லாமே கிடைச்சிட்டு இருக்கு இதெல்லாம் தமிழ்ல வந்து நேரடியாகவோ அல்லது மறைமுகமாக இவர்களை பத்தி புத்தகங்கள் கொண்டு வரணும் எனக்கு ஒரு ஒரு திட்டம் வந்து எனக்கு இலக்கிய நோபல் பரிசு வாங்கினவர்கள் பத்தி எனக்கு அவ்வளோவாக தனியான கருத்து இல்லை நான் வந்து பெரிய இலக்கியவாதியெல்லாம் கிடையாது ஆனா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மெடிசன் இந்த மூன்றுலயும் நோபல் பரிசு வாங்கின ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை வரலாறையும் தமிழ் புத்தகமாக கொண்டு வரணும்னு எனக்கு ஒரு ஆசை அது சில நூறு புத்தகங்கள் ஐயெல்லாம் தட்டாதீங்க நடக்க போவதாங்கிறது தெரியல எனக்கு ஆனால் இந்த டிஜிட்டல் ரெவல்யூஷன் வந்ததுன்னா அது நான் சொல்றது வந்து அந்த பயோகிரபி துறைய ஜிஙெக் போட்டே ஒவ்வொரு பக்கத்துலயும் அவர் என்ன உண்மையில பண்ணிருக்காரு அது என்ன அப்படிங்கறத வந்து ஆழமாக புரிந்து கொண்டோம்னா உண்மையிலேயே வந்து நம்ம சயின்டிஸ்ட நம்ம நாட்டுல உருவாக்க முடியும் படிக்காமதான் நம்ம வந்து சயின்ஸுங்கிறது மேலே ஒரு ஆர்வமே இல்லாமல் இருக்கும் இப்போ ஒரு சில நூறு பயோகிராஃபிஸ் நான் வந்து கொண்டு வரணும் அப்படின்னா இதெல்லாம் நான் இப்போ படிச்சுட்டு இருக்கேன் படிக்கிறப்ப என்ன அற்புதமாக எழுதியிருக்காங்க அதுதான் இங்கே ஒரு இன்னொரு மொழி தெரிந்திருக்கிறதோடைய ஒரு இதுவும் ஆங்கிலம் தெரிந்திருக்கிறதோடைய ஒரு ஒரு எக்ஸிலரேஷன் நம்மளால வந்து உலகத்தில் எந்த மூலையிலேயும் இருக்கக்கூடிய ஒரு மிக சிறப்பான ஒன்றை வந்து தெரிந்து கொள்ள முடிகிறது அப்படிங்கிறது வந்து ஒரு ரொம்ப அலாதியானது ஆனால் அதே நேரத்தில் வந்து எல்லாரையும் வந்து நான் உலகத்தில் இருக்கிற எல்லாமே தெரியுது இந்த நாடு முன்னேறாது அது ரொம்ப தெளிவா சொல்லிடலாம் உலகத்தில் நடந்திருக்கக்கூடிய பல்வேறு சாதனைகளை பத்தி தெரிந்து கொள்ளாம நீ எப்படி நீ பெரிய சாதனை ஆளுநக போற ஆகவே முடியாது நான் அப்போ வந்து இந்த பதிப்பு துறைக்கும் இந்த புத்தகங்களை உருவாக்குற துறைக்கும் மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்கு அதை நாம செயல்பட முடியாம வந்து ஒரு ஒரு முலையில வச்சு திணிச்சு அதுல இருந்து விரிக்க முடியாத ஒரு ஒரு அசாதாரண சூழல்ல இன்றைக்கு இருக்கும் நம்முடைய விருப்பத்துக்கு ஏற்றவாறு எதையுமே செய்ய முடியாது எந்தான் ட்ரைம்ல ஆக இத வந்து ஏதோ ஒரு விதத்துல சால்வ் பண்ணனும் எப்படி கிரது எனக்கு தெரியல அப்போ அந்த சம் பாயிண்ட் எதாவது நடக்கும் சான்ஸ் ஃபுல் சார் เงี้ย இச்சனلمانيا கிச்சரோட போறது எல்ல பாஸ் மெட் இதுக்கு என்ன பண்றீங்க அடுத்த வந்து எப்படி கம்பார் பண்ணலாம் இந்த மாதிரி வேற कंट्री ட பேக் ஹேப்பிஷனஸ் சால்வ் பண்ண நல்லா வாஸ்துராங்க நம்ம तमिलनाडुலயே வந்து குடியா சுனாரி நல்லா வாஸ்துராவே இருக்கு இந்த பிரச்சாந்தமான প্রভাস चाहिए आवास के रूप में நான் நான் இது அனுபவத்துல பெரும்பாலும் அதாவது குழந்தைகளை ஒரு அற்புதமான ஆடலாக மாற்ற முடியும் இந்த லாங்குவேஜ் மாத்த முடியும் ஆனா ஒருத்தர் அடிப்படையிலேயே வந்து ஒரு குழந்தைக்கு வந்து ஆர்வம் இருக்கு நம்ம பல இடங்கள்ல போய் உட்கார்ந்து பேசுறப்பிமிடத்துல அவங்க வந்து உங்களுக்கு அவங்களுக்கும் உங்களுக்கு இடையில வந்து அவ்வளோ ஒரு உறவை ஏற்படுத்திட்டு அவங்க கேட்குற கேள்விகள் உங்களால வந்து ஹேண்டில் பண்ணவே முடியாதுன்னா இன்டெலக்சுவல்ஸ் இந்த நாட்டின் அறிவுஜீவிகள் பொதுமக்களை ஒட்டுமொத்தமாக ஏமாற்றி விட்டார்கள் இன்க்ளூடிங் அப்படின்னு தான் அவங்க சொல்லுவாங்க ஏதோ ஒரு கட்டத்தில் உணவு கொடுக்க முடியும் அவர்கள் அது நடக்கல இங்கேயும் நடக்கல எனக்கு தெரியல முன்னாடி என்ன நடந்ததுங்கிறதெல்லாம் சொல்ற அளவுக்கு நான் வந்து ஆராய்ச்சி எல்லாம் பண்ணல பெற்றோர்களுக்கு ஆசிரியர்களுக்கு என்ன பங்கு இருக்குறேன் பெற்றோர்களுக்கு வந்து என்ன பங்கு இருக்குன்னு எனக்கு வந்து குறைவான பங்குதான் பெரும்பாலான அவங்க மட்டும் அப்படின்னு சொல்றப்ப நான் நியாயமா இருக்கேன் அவங்க ரொம்ப ஒழுக்க சீனர்களா இருந்தாலும் அவளால ஒண்ணு படிக்க முடியாது அவங்களுக்கே எதையும் படிப்ப சொல்லி தரத்துக்கான ஒரு ஒரு பொசிஷன் இல்லை நீங்க ஆனா படிச்சுட்டு வரீங்க ஒரு ஆசிரியர் பெரும்பாலான இடங்களில் ஆசிரியர்கள் தான் ஒரு குறைபாடு நடக்க ஆரம்பிச்சிருக்கு வெறும் அறிக்கை விடுறதும் எதையோ எழுதுறது மட்டும்தானா ஆனால் தனிப்பட்ட முறையில அந்த குழந்தைகளோட உட்கார இருக்கும் லிட்ரலி நானும் பி ஒரு ஸ்கூல் போயிட்டு வெளில வரப்பே ரொம்ப மனசு கனத்து போய் அழுகதான் வந்துடும் என்ன அநியாயம் பண்றோம் வாசலை நின்று அப்படியே யோசிக்கவே முடியாது அப்படியே எனக்கு கலந்து ஆரம்பிச்சிருக்கேன் என்ன ஒரு அநியாயம் பண்ணிட்டு இருக்கோம் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல ஒண்ணும் பட் வாசலை அப்படியே வந்து என்ன ஒரு பெரிய ஃபெயிலியூர் நம்ம வந்து என்னென்னவோ பேசுறோம் வலதுல இருந்து பேசலாம் எனக்கு அப்படியே வந்து ஒரு நிமிஷத்துல வந்து அப்புறம் இதை எல்லாத்தையும் நகரத்தி வச்சுட்டு சரி அதைதான் இருக்க போது பாப்போம் நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு நடக்க வேண்டியதா இருக்கு ஒரு அதாவது எப்படி வந்து ஒரு செடி இருக்கு ஊத்துறதே கிடையாது அதை தாண்டி அவங்களுக்கு கொஞ்சம் நான் வந்து ஒரு மாத்துக்கு ஒரு தடவை ஒரு ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கேன் அதே சமயம் நான் அதிகமான ஸ்கூலுக்கு போக ஆரம்பிக்கிறேன் என்னால வந்தான் கீப்பர் நான் வந்து போய் கடைசியா பார்த்த பல ஸ்கூல்ஸ்ல நான் ரொம்ப அப்படியே வாக்கு கொடுத்துறேன் நான் வர அடுத்த மாசம் வரேன் அப்ப வரப்போ உங்களுக்கு இதெல்லாம் பண்ணுவேன் அப்படினு சொல்லிட்டு வரேன் என்னால என்னால வந்தத்துக்கு போக கூட முடிய மாட்டேங்குது சோ எஃபெக்டிவ்லி we have all failed நம்ம இத வந்து பல இன்ஜியோ கிளபோ தானினபர்கள் ஆவோ அவங்களோட இன்게ஜ் பண்ணி பக்கத்து விட்டு பையனுக்கு அந்த a ஒரு மகள்ண்டு வர அந்த ஒரு இன்டலக்சுவல் கான்வெர்சேஷனும் நான் வந்து கொடுக்கக்கூடிய புத்தகங்களும் அவ படிக்கலைனாலும் அதை எப்படியாவது ஒரு விதத்துல திணிச்சு அது உள்ள கொண்டு போறதையும் பாக்குறப்ப இதே ஆப்பர்ச்சுனிட்டியை குழந்தை கொடுத்தா அந்த குழந்தை எந்த விதத்திலயும் குறைபட மூட முடியாது தட்சணம் ஸ்டோரியா வந்து என்னோட வேண்டாம் நீங்க யாராவது ஒருத்தர் நீங்களே போய் பாருங்க அப்ப வந்து ஒரு ஒரு ஒரு கோபம் வருது ஆனா என்ன பண்றதுங்கிறதுக்கான ஒரு கிளாரிட்டி அனுப்பிங்க நான் இப்ப போறது எல்லாமே ஒரு கட்டத்துல என்ன பண்ண முடியுங்கிறத ஒரு சொல்யூஷன் நமக்கு தோணுமாங்கிறத நோக்கி போறதுன்னா யாரு ஃபெயில் ஆகிட்டாங்க யார் தப்பு பண்ணிட்டாங்கிறப்ப வந்து சும்மா நான் விரல காமிச்சு எங்கிட்ட இருந்து ஆரம்பிப்பாங்க விதத்துல நான் இதுக்கு முன்னாடியே ஈடுபட்டு நான் ஒண்ணு பத்து முன்னாடியே செய்ய ஆரம்பிச்சிருக்கலாமே நான் வந்து பகுதி நேரமாவே செய்ய முடியும் என்னுடைய தினசரி வேலைகள் இருக்கு அதுக்கு மேலே நான் வந்து என் தலைமையில போட்டுட்டு இருக்கக்கூடிய வேலைகள்ங்கிறது எக்கச்சக்கமானது ஏகப்பட்ட விஷயங்களை நான் வந்து தனிப்பட்ட முறைகளை ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கேன் கொஞ்சம் எபிஷியண்டான ஒரு ஆர்கனைசரா இருந்தீங்கன்னா இன் வேலி ஒரு ஆர்கனைசேஷன் இழுத்துக்கும் உங்க தலைமையில ஏகப்பட்ட வேலைகளை சுமத்தும் அது நீங்க வந்து உங்களுடைய வேலைகளாக எடுத்துட்டு செய்வீங்க நான் அந்த மாதிரி நிறைய செஞ்சுட்டு இருக்கேன் சில நேரங்களில் அதெல்லாம் தேவையா அதுக்கு பதில் இதை செய்யலாமே அப்படின்னு எல்லாம் தோணும் என்ன பண்றதுங்கிற தெரியலேங்கிற இழாமையே நான் உங்கள்கிட்ட சொல்றேன் நம்பர்ஸ் பலரும் ஈடுபட்டத்தை கலப்பணி இன்னைக்கு ஆற்றினால் ஒழிய இந்த செயலற்ற உருவாக்கிட்டு இருக்கோம் அந்த டேஞ்சர்லந்து நம்மளால வெளியில எப்படி வர முடியும் எனக்கு தெரியுது கல்வியாளர்களோட தோல்விதான் எழுதாமலையே எழுதினாலும் நீங்க ஒரு விஷயத்தை நான் வந்து இன்றைக்கு வந்து தமிழாசிரியர்கள்ட்ட போய் நான் என்ன தெரியும் எல்லாருக்கும் இருக்கு அதுல சங்க இலக்கியம் பெற்ற சண்டை நான் வந்து என்னோட மாற்று கருத்து வைக்கிறேன் சங்க இலக்கியம் இருங்க முதல்ல தமிழ்னாவே எழுத தடுமாறுறாங்க சங்க இலக்கியம் அவனுக்கு வந்து ஏலியம் நீங்க வந்து அவனுக்கு எப்படி வந்து ஆங்கிலங்கிறது அந்நிய மொழியோ சங்க இலக்கியங்கிறது அந்நிய மொழியும் அதை இன்னைக்கு நீங்க சொல்லிக் கொடுக்காதீங்கன்னு நான் வந்து அதாவது வந்து சங்கிலக்கியத்துல இருந்து வெளியிட வாங்க அப்படின்னா நான் சொல்லலை அவனுக்கு சொல்லித்தர வேண்டியது பல விஷயங்கள் இருக்கு இன்றைக்கு உரையடைங்கிறது முக்கியம் அவன் எந்த இடத்துல வேலைக்கு போனாலும் அவனால நாலு லைன் எழுதணும் எழுதினா நாலு லைனை படிக்கணும் அதை புரிஞ்சுக்கணும் அது மாதிரி நிறைய செய்ய வேண்டியது இருக்கு நீங்க வந்து அதை விடு நீங்கலக்கத்தை <laughs> அவர்களுடைய போற நாளை விடாட்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க போறாங்க அவசியம் இருக்கு இல்லையா நீங்க சுட்டி காட்டுங்க அடிப்படையில இந்த சிஸ்டம் இஷ்யூ ஆகுது வந்து எங்கூட இருக்கூடிய நண்பர் பத்மா வந்து பண்ணும் போது வருது விளம் குற்றவாளிகளா இருக்கிற குழந்தைகள் மத்தியில போய் அவங்க வாழ்க்கை திறன் கல்வி கிளாஸ் எடுத்ததுல ஏன் இந்த திருட்டு மாதிரி மாட்டினு கேக்குறாரு அப்ப அந்த பையன் பயிர் சொல்லிருக்கான் இப்ப வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க சார் எங்களுக்கு இதெல்லாம் முன்னாடியே எடுத்த ஆயிருக்க மாட்டேன் முன்னாடியே உருவாகும் அதுல பத்ரி கேள்விதான் ஒட்டுமொத்த இருக்கு அதெல்லாம் சரி பண்ண வேண்டியிருக்கு பண்ணணும் சொல்லிட்டு நான் சும்மா இருந்துட்டு இருக்க முடியுமா இருந்துட்டு இருக்க முடியும் தனின்னபரான என்னால என்ன முடியுமா நம்ம செஞ்சிட்டுக்கவேனாம அந்த இன்டர்வென்ஷன் நம்ம சேரமா அது நமக்கு ஒரு குற்றமன பண்மையை உருவாக்கவேண்டமா அதுதான் பத்ரி பண்ணிக்கிற கே அப்படிதான் நம்ம விளங்கிட சிஸ்டத்துக்கு இத மாத்த அவர் முன் வைக்கிறது தான் நான் நினைக்கல அது நீங்க நிஷ்டத்தோட போராடி தான் தீரணும் ஒரு பக்கம் பட் என்ன இது மாத்தணும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல இதுல இருந்து நான் கொஞ்சம் தெச தெறப்புறேன் இங்க நேரா வந்து இன்னும் ஒரு கேள்வி கூட அடங்க காபி டேபிள் புத்தக மாதிரி இங்கிலீஷ்ல பண்றாங்க அந்த மாதிரி தமிழ்ல நீங்கள் வந்து சின்ன பிள்ளைங்களை பற்றி பேசுகிறீங்க நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் விற்கிற புத்தகத்தில் பாதி பேர் வீட்டில் லைப்ரரியில் ஹாலில் ரெண்டு போகிறதா புத்தகம் வாங்குறாங்க தவிர அந்த புத்தகத்தை பற்றி திரிச்சு கூட பார்க்குறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய நடந்துருக்கு முதல்ல இந்த பெரியவங்களுக்கு என்ன சொல்லணும்னா நீங்கள் வாங்கின புத்தகத்தை படித்து பார்க்குறேன் எனக்கு தெரிஞ்ச எத்தனையோ பேர் வீட்டில் கல்ச்சரோட பொழின்னு சொல்லிட்டு இருக்கு அது எவ்வளோ பாகம் இருக்குது அதில் என்ன இருக்குன்னு யாருக்கும் பிரிக்கப்பட்டு பெற்றோர்கள் தினமும் ஒரு அரை மணி நேரம் அந்த குழந்தைங்களுக்கு செலவழிச்சு இல்ல அந்த பெற்றோர்களின் பெற்றோர்கள் அவங்க உத்தரவு இருந்தாங்க அவங்க ஒரு அரை மணி நேரம் செலவழிச்சு இந்த குழந்தைங்களுக்கு ஆனா அவனை கத்துக் கொடுக்கிறது படிக்கிறது சொல்லி சொல்லாதவங்க அது முழுக்க முழுக்க வேற வேற இன்னும் ஒரு கேள்விக்கு நேரம் இருக்கு அந்த இதுவரை கேள்வி கேட்காதவர்களோடு கேள்விக்கு தான் அவங்களுக்கு நாளை வேலை அனுப்பியெல்லாம் இவங்களும் ஒரு படிச்சு உருவாக்கப்பட்ட மனிதர்கள் அந்த காலம் பத்திய பேசிக்கப்பட்டவங்க அந்த காலத்தையும் திரண்டர்கள் இருந்தாங்க எல்லா காலத்திலையும் எல்லா விதமான ய அதிக மாறுபட்ட கருத்துக்குள்ளாருக்கும் மாறுபட்ட கருத்து குழந்தை பத்தி அவர் பேசிட்டு இருக்கோம் நீங்க சமைச்சு அதெல்லாம் தமிழ்நாட்டுல வந்து ஒரு சில எழுத்தாளர்கள் ஆனா நான் ஒருவா கூட வாங்கினதில்ல அது மாத்திரம் என்ன பண்ண ஆனா காலதாமதங்கள் சமீபமா ஏற்பட்டு பட் இருந்தாலும் ஒரு அக்கௌண்ட் கிளியரா கொடுத்துருவோம் பெரும்பாலும் அதாவது ஒரு முதல்ல கான்ட்ராக்ட் போடுறப்ப அட்வான்ஸ் ராயல்ட்டி அல்லது ஒரு குறிப்பிட்ட பீரியட் ஒரு இயர் கணக்கு ஏப்ரல் இருந்து மார்ச் வரையிலான விற்பனைக்கான ராயல்ட்டி ஒரு ஆறு மாதத்துக்குள் தருவோம் அப்படின் தான் நாங்கள் கான்ட்ராக்ட் போட்டிருந்தோம் ஆறு மாதத்துக்குள் தருவோம் அப்படிங்கிறது கடந்த சில வருடங்களில் பன்னெண்டுலருந்து பதினாலு மாதங்கள் தள்ளி வருது ஆனால் வந்துருக்கும் பத்து வருஷமாக கொடுத்துட்ருக்கோம் ஒட்டு மொத்தமாக என்னுடைய பேக் ஆஃப் தால்குலேஷன் நாங்கள் வந்து கடந்த பத்து வருடத்தில் கிட்டத்தட்டூரை ஒவ்வொரு வருடமும் குறைவு ஒப்பந்த ஏற்படுத்த ஒப்பந்தங்கள் படி நட பல மாடல்கள் இது ஒர்க் ஆகுது சில பேர் வந்து இந்த ஃபார்ம் எழுதி கொடுத்து ஒரு கணக்கு கொடுத்து ஒரு பதிப்பாளர்கிட்ட காசு வாங்குறதுங்கிற ஒரு மாடல் ஒன்று பலர் இன்றும் செய்து கொண்டு கிடையாது என்ன நடக்குது இது கூட வாய்மொழியில் தான் நடந்துட்டு அது ஒரு பேப்பரில் இருக்காது ஆனால் அவர்களுக்குள்ள ஒரு ஏதோ இருக்கிற ஒரு உறவில் அவங்க வந்து கேட்கவும் மாட்டாங்க டெக்னிக்கலி காப்பிரைட் சட்டம் ஆயிரத்தி படி ஒரு பேப்பர் இல்லைன்னா ஒரு அந்த புத்தகத்தை ஒருவர் பதிப்பித்து ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு மேலே அந்த ரைட்ஸ் வந்து இந்த ஒரிஜினல் ஆத்தருக்கு வந்துடும் ஸோ குறைந்தபட்சம் நீங்கள் வந்து ஒரு பதிப்பாளர் சைட்லேருந்து நான் பார்க்குறேன்னா ஒரு அவுட்ரைட் வாங்குறது அஞ்சாயிரங்கிறது ஃபேர் ப்ரைஸாக இருபத்தஞ்சாயிரங்கிறது ஃபேர் ப்ரைஸா ஒட் எவர் இட் ஒரு பேப்பர் இருக்கணும் இன்றைக்கு வந்து பல எழுத்தாளர்களுக்கு அவர்களுடைய புத்தகம் அவர்களுடைய சொத்து அப்படிங்கறதே தெரியாது பெரும்பாலான எழுத்தாளர்கள் ஒரு பதிப்பாளரை தொல்லை செய்துதான் புத்தகங்களை வெளியிடுகிறார் கொஞ்சம் போடுங்களேன் அப்ப இவர் வந்து ஒப்பனாவே சொல்லலாம் உன் புஸ்தான் போடுறதுக்கு தயாரா இருக்கேன் விற்பனையும் செய்வேன் ஒரு பைசா அவனுக்கு ரயல்டி தர முடியாது அப்படிங்கறதையும் எழுதிக்கலாம் உன் புத்தகத்தை நான் போடுறதே வந்து உனக்கு நான் செய்யக்கூடிய ஒரு நன்மை மாதிரி மூணாவது என்னுடைய விருப்பம் கிடையாது நீ ரொம்ப வலியுறுத்திலேயே போடுறிகேட்டிங்கிற பேச்சா வேண்டாம் அப்படினாலும் அது வந்து எழுத்துப்பூர்வமாக இருக்கும் இப்ப வெளியில போய் ஒருவர் வந்து குற்றம் சொல்லுவதற்கான இடமே கிடையாது ரெண்டாவது மூன்றாவது உங்க புத்தகத்தை நீங்க காசு குடுத்தீங்கன்னா நான் பண்ணி தரேன் அப்படிங்கிறது அடுத்தது இருக்கு வேண்டிய நேரத்திலும் கூட ராயல்டி தரப்படாமல் இருந்திருக்கு இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து நான் ஒருவரை குற்றம் சொல்ல மாட்டேன் ரெண்டு பேரையும் குற்றம் சொல்ல பப்ளிஷிங் வந்து ஒரு ஒப்பந்தத்தின் பேரில் இருவருக்கு இடையில் நடத்தப்படும் அப்ப ஆரம்பத்திலேயே அதை நெகோசியேட் பண்ண அவசியம் வாய்மொழியில பண்ணக்கூடிய ஒப்பந்தமும் இந்திய சட்டத்தின்படி ஒப்பந்தம் தான் ஆனா அதற்கு தான் வந்து உங்களுக்கு நபர்களுக்கு வழக்காடு பெரும்பாலும் இது ஒரு மிகப்பெரிய தொகையாக இல்லாததுனால அந்த பிட்ரஸோட கசப்புணர்ச்சியோட இவங்க கிடக்காயா அப்படின்னு சொல்லிட்டு போறதுதான் நடந்துட்டு இருக்கு அப்ப ஏமாத்துவதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஒரு சிஸ்டத்துல இருக்கும் பொழுது வளரும் அதை ஏமாத்துறத ஒரு தொழிலாளரை செய்வார் இந்த துறை அது போன்ற ஒரு துறைதான் அதனால இது வந்து தனியாக வந்து ஏமாத்தணுங்கிற நோக்கத்தோட வரல அதற்கான இடத்தை நீங்கள் கடைசியா நீங்க வந்து உங்களுடைய புத்தகத்தை நீங்க ஒரு எழுத்தாளராக இருந்து உங்களுடைய புத்தகம் விளைய போகாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தீங்கன்னா அப்ப நீங்க மனசை கல்லாக்கிட்டு இத வந்து புத்தகமாக வந்தாலாவது பரவாயில்லை அப்படிங்கிற ஒரு அடுத்த முக்கு போங்க So it is in your அதில் இவர் ஏமாற்ற என்ன பண்ண போறீங்க வழக்கு எடுத்து அது உங்க கையில இருக்கு வளர்ந்தவர்களுடைய ஒரு மேஜர் ஆட்களுக்கு இடையில நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அவர்கள் ஒவ்வொருவரும் எவ்வளவு அதனால இவர்கள் இந்த அளவுக்கு ஏமாற்றப்பட்டார்கள் நீங்க ஒரு ஸ்டடி பண்ணுங்க சார்பில் பப்பாசி ஒண்ணுமே பண்ணாது பப்பாசி வந்து எழுத்தாளர்களுக்கு எதையும் செய்யாது அவர்களுடைய பப்பாசிங்கிறது கிடையாது இவர்கள் ஒவ்வொருத்தரும் வந்து பயங்கரமான அழுத்தத்தில் இன்றைக்கு இருக்காங்க எடுத்துன்றைக்கு வந்து ஒரு புத்தகம் நாற்பது பெர்சென்ட் டிஸ்கவுண்ட்ல பிளிப்கார்ட்ல கிடைக்குது கன்சியூமர் நீங்க யாரும் எங்க உங்களுக்கு லாபமும் பண்ண முடியும் அப்ப பப்பாசி வந்து இவர்கள் எழுத்தாளர்கள் அங்கம் கூட கிடையாது என்னுடைய எழுத்தை நான் இலவசமா இணையத்துல போட்டாலும் போடுவாங்க அல்லது வெவ்வேறு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் அப்போ நீங்க பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா சம்போம் பப்ளிஷருக்கு எடுத்து தேவை அப்படி இன்சுங்க எனக்கு ஒரு ஆயிரம் ரூபா கொடுக்கறதா இருந்தாலும் எனக்கு கான்ட்ராக்ட் போடு எனக்கு ஆயிரம் ரூபாய் போடு அந்த ஆயிரத்தையும் நான் வந்து முன்பணமாக தான் எடுத்துக்கேன் எனக்கு வந்து கணக்கு கொடுக்கணும் நீ இதெல்லாம் பண்ணலைன்னா நான் இன்னொரு எடுத்துக்கு போவேன் அப்படி ஏன் நீங்கள் இன்னைக்கு போக முடியாமல் இருக்குன்னா இஸ் நோ சிங்கிள் பப்ளிஷர் அண்ட் நீங்கள் எடுத்தாலும் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறது ஒன்றும் உலகமாக ஒருக்கும் கிடையாது ரெண்டுமே மீடியாக்கர் மீடியாக்கர் ரெண்டுக்கும் நடுவில் மாட்டிட்டு உங்களுக்கு வந்து ஒன்றும் பண்ண முடியாது யாராவது ஒருத்தர் வதைப்பட போறாங்க இல்லை நடந்துட்டுப்ப <laughs> <laughs> <laughs> அவங்க வாழ்க்கைக்கு இந்த பணம் தேவையில்லை அவங்க முழுநேர எழுத்தாளர்களே கிடையாது வெளியிட்டாலே போதும் அவங்க போடுறதோட முடிஞ்சு போயிடுதுன்னா முழுநேர எழுத்தின் மூலம் மட்டும்தான் தனக்கு வருமானம் வரணும்னு நினைக்கக்கூடிய முழுநேர எழுத்தாளர்கள் இருக்காங்க எழுத்தாளர்கள் தான் போடவும் இதை கேட்கவும் அதுக்கான தன்மையில இருக்க முடியும் இன்னைக்கு தமிழ் பெருவாரியாக முன்னாள் எழுத்தாளர்கள் எண்ணிக்கை கையில விரல் விட்டு வேற தொழில வாழ்க்கையை நடத்திட்டு கூடவே எழுத்தாளர்களாக சாதகமான சூழ்நிலைக்கு ஒரு காரணம் நீடிக்கும் என்ன இதுதான் என்னுடைய கருத்து நீடிக்கணும் அவசியம் நீடிக்கும் ரொம்ப சிம்பிள் நீங்க வந்து என் புத்தகம் கூட வந்ததா எனக்கு பாருங்க நம்ம என்ன ஒண்ணாலும் சொல்லலாம் உங்களுடைய புத்தகம் அதாவது இது வந்து இது வந்து எழுத்துங்கறத தாண்டி பிசினஸ் வந்துருச்சு உங்களுடைய சேவை தேவை ஒருத்தருக்கு எவ்வளவு ரூபாய் ராமச்சந்திர குஹாவோ அமிஷ் திரிபாத்தியோ சேத்தன் பகத்தோ அவங்க கோடிதான் என்ன ஆனா அது அதுக்கு தயாரா இருக்காங்க அதுக்கு தகுந்த மாதிரி சூழல் மாறுது இந்த சூழல் மாறுமான கட்டாயமா மாறும் ஆனா முதல்ல வந்து நம்ம உங்க கையில இருக்கு நான் என் புஸ்தகம் வரணும் அப்படின்னு நீங்க பதற்றமானோட நீங்க ரோட்ல நிக்கிறீங்கன்னா நான் வர செஞ்சுறேன் கொஞ்சம் பணம் தரையான நானும் எங்களுக்கு வந்து யார் எழுதுறதா இருந்தாலும் நாங்க அடிப்படையில அவர்களுக்கு ராயல்டி கான்ட்ராக்ட் போட்டு தான் செய்யறோம் ராயல்டி தரோம் ஒரு ஆண்டு விடாம அவங்களுக்கு எங்க பிரச்சனை இருக்குன்னா கடைசி ஆண்டு ராயல்ட்டி பத்து ஆண்டுகள் ஒன்பது ஆண்டு ராயல்ட்டி தான் அவங்களுக்கு ஒரு சில ஒரு துளி பிரச்சனை கூட இல்லை கொஞ்சம் டிலே பண்றோம் இப்ப ஏன்னா கேஷ் பிளோ குறைவாக இருக்கு நான் மேலும் மேலும் வந்து பணத்தை வந்து அதுக்குள்ள கொண்டு வந்தாதான் சில காரியங்களை செய்ய முடியும் என்னால அது முடியல அது பேண்டான்னு வச்சிருக்கோம் அப்போ கொஞ்சம் இந்த ஸ்ட்ரெச்சிங் வந்து எழுத்தாளர்களை மட்டும் ஈஸியா பண்ணல பிரிண்டர்ஸ்டையும் பேசிட்டு இருக்கோம் எங்களுக்கு வந்து இன்னும் எவ்வளோ அதிகமான கிரெடிட் எங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு இன்னொரு பக்கம் கடைக்காரர்கள்ட்ட அதை பற்றின ஒரு பெரிய இஷ்யூ இருக்கு கடைக்காரர்கள்ட்ட பணத்தை சீக்கிரம் வாங்குறதுக்கான ஒரு முயற்சியில் இருக்கும் இட்ஸ் அண்ட் ஈக்கோசிஸ்டம் ஒருவரை இன்னொரு வரை சும்மா குற்றம் சாட்டிட்டு போயிட முடியாது ஒரு ஒரு பக்கம் பணம் வந்து கிளீன் ஃப்ளோ வந்துகிட்டே இருந்ததுன்னா இன்னொரு கொடுக்க முடியும் பட் எனக்கு வந்து நிலுவைத் தொகைன்னு ஒரு எக்கச்சக்கமான ஒரு தொகை அதை வந்து எப்படியெல்லாம் குறைக்கிறதுங்கிறத வந்து நான் வந்து அந்த காரியத்தில் வேற இறங்கிட்டு இருக்கேன் பிளஸ் வந்து ஒரு ஒரு ஆர்டர் ஆஃப் ப்ரையாரிட்டி நான் வச்சிருக்கேன் என்னுடைய நிறுவனத்தை பொறுத்தவரை கொஞ்சம் பெரிய நிறுவனம் ஒரு அறுபது அறுபத்தைந்து எழுபது பேர் கிட்டத்தட்ட வேலை பாக்குறாங்க எனக்கு வந்து நம்பர் ஒன் ப்ரையாரிட்டி எம்ப்ளாயிஸ் என்ன அவங்களுக்கு வந்து மாதத்தின் கடைசி நாள் முதல் நாள் அடுத்த மாதத்தின் முதல் நாள் மாதத்தின் கடைசி நாள் சம்பளம் இந்த பத்தாண்டுகள் ஒரு நாள் கூட மாறாம கொடுத்துட்டு ஒரு நாள் டிலே கிடையாது அதற்கarna வந்து மற்ற எல்லாத்தையும் நான் வந்து அப்ப இஸ் இட் ஃபேர் அப்படி நீங்க ஒரு எழுத்தாளரா கேட்கலாம் நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கறத நான் சொல்லிட்டு இருக்கேன் உங்க நான் வந்து ஒரு ஒரு டாக்குமெண்ட்ல உங்களுக்கு இதுதான் உங்களுடைய ராயல்டி அப்படினு நான் உங்களுக்கு தரேன் நான் அது ஆல்மோஸ்ட் like it's a check எப்ப அதை கேஷ் பண்ணனும் அப்படிங்கறதெல்லாம் பிராப்ளம் இருக்கு அப்படினு நான் சொல்றேன் நான் தட்ஸ் ஆல் இந்த மடக்கம் இதோ ஒரு மூந்தரே லைட் லைட் இரவெளி ஒட்டப்படாது கடைசி நேரத்தில் அவர் உடனே வடவழையை ஒட்டிட்டு பேசுறது எப்படினா கிட்டத்தட்ட எனக்கே ஒரு பெரிய நமக்கு தன்னை அது கூட அதிக பிரச்சனைகளா இருக்கும் அப்படின்னு தெரியும் அவ்வளவு ஒரு பாசாங்க இல்லாத நேர்மையான ஆனா எளிமையான ஒரு சிறந்தவர்களை கொடுத்த எனக்கே பதிப்பு தொழில் இப்ப இருக்கேன் பதிப்பு தொழில் இருக்கிற இவ்வளவு பிரச்சனை எனக்கு உண்மையிலேயே தெரியாது இன்னைக்குதான் தெரியும் இவ்வளவு அப்படிப்பட்ட ஒரு ஒரே அது ஒரு வெளிப்படையான தன்மை எந்த இடத்துலயும் வந்து வந்து ஒரு விருப்ப குரட்டால பேசறதே எந்த ஒரு விதத்திலையும் அவர் தொடர்ந்து ஒளிவு முறைவில்லாம பேசக்கூடியவர் அந்த ஒளிவு முறைவில்லாதான் அவ்வளவு அவருடைய சிறப்பு இருக்கேன் மிகச்சிறந்த அவரையா பதவி அவர்களுக்கு கே விவருக்கு நான் அனைவரும் நம்ம பிப்ரவரி மாதம் பிப்ரவரி ஒன்பதாம் தேதி